முப்பத்தி ஏழு சோழனை வீழ்த்தியது இராஜேந்திர பாண்டியன் வம்சத்திலே வந்த சுந்தரேச பாதசேகர பாண்டியன் சிவநேச செல்வனாக விளங்கி ஆண்டு வந்தான் குறுநில மன்னர்களையெல்லாம் தனது திறமையால் அடக்கினான் அவனுக்கு தனது படைபலத்தை பெருக்குவதிலே மனமில்லை அதலால் பத்து தேர்கள் நூறு யானைகள் ஆயிரம் குதிரைகள் பத்தாயிரம் வீரர்கள் என்ற எண்ணிக்கையை அளவு கட்டி குறைத்து அவர்களுக்கெல்லாம் தக்கபடி ஊதியம் கொடுத்தான் அவ்வாறு செய்ததாலே பொருள் மிஞ்சியது மிஞ்சிய பொருளை எல்லாம் சிவ திருப்பணிக்கே செலவிட்டான் சுந்தரேசபாத சேகர பாண்டியன் சிவபெருமானுக்கு கண்டிகை மகுடம் முதலான திரு ஆபரணங்களை செய்தான் கோபுரம் மண்டபம் முதலியவற்றைச் செப்பம் செய்து திருத்தி புதுப்பித்தான் திருப்பணியில் நாட்டம் கொண்டு சேனியை சுருக்கிய கண்டான் சோழமன்னன் அவன் பாண்டியனை வெல்ல வஞ்சி மாலை அணிந்து ஆயிரக்கணக்கான சதுரங்க சைனியத்துடன் பாண்டிய நாட்டின் மேல் படையெடுத்து வந்தான் அதனை அறியப்பெற்ற சுந்தரேசபாத சேகர பாண்டியன் திருக்கோயிலில் சென்று எம்பெருமானே தேவரீரது திருவருளாலே அடியே நாட்சி செய்து வருவதை தெரிந்து கொள்ளாமல் எளியனது சேனையின் குறைந்த எண்ணிக்கையை கண்டு காவிரி சோழன் தனது சேனைக் கடலோடு படையெடுத்து வருகிறான் இதற்கு நான் என்ன செய்யட்டும் என்று வருந்தினான் விண் நொளி எழுந்தது பாண்டியா கொஞ்சமும் அஞ்ச வேண்டாம் நாமே சென்று போர் செய்து நீ வெற்றி அடையுமாறு செய்கிறோம் என்றது பாண்டியன் பேருவகை அடைந்து திருவருளை சிந்தை செய்தவண்ணும் மனை சேர்ந்தான் பின்னர் போர் படைகளும் பல கருவிகளும் முழங்க தனது சிறிய படைகளோடு சோழந்து சேனா சமுத்திரத்தை எதிர்க்கச் சென்றான் ஆயினும் இறைவன் திருவருளால் சோழ கண்களுக்கு பாண்டிய படை பல மடங்காக பெருகித் தெரிந்தது சோமசுந்தர பெருமானை தனது வேத பரிமையை ஏறிக்கொண்டு பாண்டியன் சேனைக்கு முன்னதாகச் சென்றார் பெருமான் வேட வடிவாகி காட்சி அளித்தார் காதிலேயே தந்த குழை கழுத்திலேயே முத்து மாலை வெற்றி மாலை கொண்டையிலேயே மயிலிறகு கைகளிலேயே தந்த கடகங்கள் முதலியன விளங்கின கருணன் கொண்ட திருமேனி கொண்டிருந்தார் அவரது திருக்கரத்திலே கொலை வேல் மின்னியது வேடப்பெருமானை சோழன் கண்டான் ஆயிரம் குதிரைகளுக்கு ஒரு தனிப்பெரு வீரன் நான் நீ எவ்வளவு என்று கர்வத்தோடு வினவினான் இவ்வளவு நீ நான் அளவில்லாத குதிரைகளுக்கு ஒரு சேவகன் காண்பாய் என்று விடையறுத்தார் கடவுள் வேடனார் சோழன் பெரிதும் பயந்துவிட்டான் பயந்து சோழனை நோக்கி வேடர்பிரான் தனது கைவேலை மின்னல் போல் சுழற்றிக்கொண்டு சினந்து அதிர்ந்து சீறி வந்தார் சோழன் பெரும் பயமடைந்தான் இவன் கைவேலால் நாம் இறப்பதற்கு கொஞ்சமும் சந்தேகம் கிடையாது என்று பதறி ஓடினான் அது சமயம் இறைவனாகிய வேடன் மறைந்தள்ளினார் அது கண்ட பாண்டியன் குதிரையுடன் ஓடுகிற சோழனை துரத்திக் கொண்டு சென்றான் சோழன் திரும்பி பார்த்தான் தன்னை துரத்தி வருவது வேடனல்ல பாண்டியனே என்று கண்டான் உடனே சோழன் திரும்பி பாண்டியனை துரத்த ஆரம்பித்தான் பாண்டியன் மதுரையை நோக்கி விரைந்து ஓடினான் ஓடுகின்ற வேகத்தில் தவறி ஆழ்ந்த ஓர் கெடைங்கிலே விழுந்துவிட்டான் பாண்டியன் விழுந்த மேல் திசை மடுவிலை துரத்தி வந்த சோழனும் தன் குதிரையுடன் விழுந்தான் விழுந்த இருவருள் சோமசுந்தரப்பெருமான் திருவருளால் சுந்தரேசபாதசேகர பாண்டியன் மடுவிலிருந்து எழுந்து வந்து கரையேறினான் சோழன் மடுவிலே அழுந்தான் இறந்த சோழந்து ஆடை ஆபரணங்கள் சதுரங்க சேனைகள் எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டான் பாண்டியன் பின்னர் சோமசுந்தரப்பெருமானுக்கு பல தொண்டுகள் செய்து நல்லாட்சி செய்து வாழ்ந்து வந்தான் சுந்தரேசபாதியன் ஆதி சிறப்பு கொண்ட மதுரை மூதூரிலே அடியாக்கு நல்லான் என்ற வேளாளன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் தர்மத்திற்கும் தர்மத்தால் வரும் கீர்த்திக்கும் பாத்திரமாக இருந்தான் அவனது தர்ம காரியங்களுக்கு ஒரு நின்றான் அவனது மனைவி தர்மசீலை அவள் அன்பிலும் அருளிலும் கற்பிலும் சிறந்தவள் சிறந்த ஒழுக்க குணம் உடையவள் அடியார்க்கு நல்லான் நிலம்பல உடையவனாகி உழவுத் தொழிலை சிறப்பு செய்து வந்தான் நல்ல விளைச்சல் கண்டது ஆறில் ஒரு பங்கை அரசனுக்கு கொடுத்துவிட்டு எஞ்சியதை எல்லாம் சிவரடியார்களுக்கு திருவமுது படைப்பதிலே செலவு செய்து வந்தான் ஏராளமான அடியார்கள் நல்லான் அளித்த நல்விருந்தினை உண்டு சென்றனர் நல்லானது செல்வமும் மேலும் மேலும் பெருகி வந்தது அந்த நிலையிலே சோமசுந்தர பெருமான் உலகினுக்கு ஒன்றை உணர்த்த திருவுள்ளம் கொண்டார் தனது மிகுந்த செல்வம் குறைந்துவிட்டாலும் தனது அன்புக்குரிய இனிய பண்பினின்றி அடியார்க நல்லான் சிறிதும் வழுவமாட்டான் என்ற தன்மையை உலகிற்கு உணர்த்த விரும்பினார் நீர்வளம் மிகுந்த அவனது நல் விளைவு குறையும்படி செய்தார் அடையார்க்கு நல்லான் அதை பற்றிச் கடும் வட்டி கொடுத்தும் வட்டிக்கு வட்டி பணம் கடனாக பெற்று சிவனடியார்களுக்கு அமுது ஊட்டி வந்தான் சில நாட்களில் கடன்பெறவும் இயலாது போயிற்று தனது கொள்கையை நிறைவேற்ற நல்லானால் இப்போது முடியவில்லை சிவனடியார்களுக்கு அமது படைக்க முடியாது போனதால் தானும் எதுவும் உண்பதில்லை என்று உபவாசம் இருந்தான் அவனது மனைவியும் கணவனுடன் சேர்ந்த உபவாசம் இருந்தாள் பட்டினியிருந்த இருவரும் நெஞ்சம் புண்ணாகினர் பசியால் உடல் வாடினர் பின்னர் அறக்குன்று என விளங்க அடியார்க்க நல்லான் சிந்திக்கலானான் இவ்வுடம்பு என்றாவது ஒரு நாள் அழிய வேண்டியதுதான் இவ்வுடம்பிலிருந்து தான தர்ம காரியம் செய்ய முடியவில்லை இந்த உடம்பு இருந்தென்ன போய் என்ன மனைவியோடும் சென்று சோமசுந்தர பெருமானிடம் விண்ணப்பித்து உயிர் விழுதலே நன்று என்று உறுதி அதன்படியே தனது மனைவி தர்மசேலையை அழைத்துக் கொண்டு சென்றான் விஷத்தை அமதம் போல உன்று தேவர்களை காப்பாற்றிய பெருமானி உன்னுடைய மெய்யடியார்கள் அன்னம் பாலிப்பு வழிபாடு தடைபடுமாறு எளியனது நிலங்கள் எல்லாம் விளைச்சல் குறைந்துவிட்டன கடன் தருவதற்கு யாரையும் காணோம் கடன் தரவல்லவர்களை தேவரே எனக்கு காட்டியருள வேண்டும் இல்லாவிட்டால் இந்த உடலை திருச்சந்தி முன் கட்டையாக கடத்திடுவேன் என்று தனது மனம் திறந்து சொன்னான் அப்போது மதுரை பெருமான் திருவிருளால் வேளாள பிறந்தகையே அஞ்ச வேண்டாம் உனது வீட்டிலேயே நாம் அரிசி கோட்டை ஒன்று சேர்த்துள்ளோம் அது எப்போதும் எடுக்க எடுக்க குறைவுபடாத உலவாக்கோட்டை அதிலிருந்து வேண்டிய அளவு அரிசியை நீ எடுத்துக் கொள்ளலாம் அடியார்களுக்கு அமுதளிப்பதோடு ஏனைய தர்மங்களையும் நீ செய்ய கடவாய் முடிவில் உனக்கு மோட்சம் தருவோம் என்று ஆகாசவாணி கூறியது வான்வொலி கேட்டு சந்தோஷமும் ஆச்சரியமும் கொண்டான் அடியார்க்கு நல்லான் சோமசுந்திர பெருமானை பலமுறை வணங்கினான் பின்னர் தன் மனைவியுடன் இல்லம் சேர்ந்தான் அங்கே தனது தவத்தின் பயனைக் கண்டான் எடுக்கும் போதெல்லாம் குறையாதிருக்குமாறு இறைவன் அருளிய அரிசிக் கோட்டையை கண்டு மிக மிக அக மகிழ்ந்தான் பெருமானோருடைய உலவா கோட்டையை அனுதினமும் புஷ்பம் சந்தனம் தூபதியும் வழிபட்டு பின்னர் அன்னமாக்கும் பொருட்டும் காய்கறிகள் வாங்கும் பொருட்டும் வேண்டிய அளவே அரிசியை எடுத்துக் கொள்வான் அதனால் சிவனடியார்களுக்கும் அன்னனருக்கும் தென்புலத்தவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் உறவினர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் நட்பு உடையவர்களுக்கும் மாறி போல வரையாது வாரி வழங்கினான் என்னாலும் வறுமை இல்லாமல் குபேரனை போல் வாழ்ந்து வந்தான் அடியார்க்க நல்லான் இவ்வாறே பல பல ஆண்டுகள் தர்மம் செய்து வாழ்ந்தான் பிற்பாடு தனது மனைவியோடும் உறவினர்களோடும் சிவரூபம் பெற்று சிவப்புரம் சேர்ந்தான் மாமனாக வந்து வழக்கு உரைத்தது மதுரைமா நகரத்திலே தனபதி என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் வணிக குலத்திலே தோன்றியவன் குபேர சம்பத்து உடையவன் அவரது மனைவி சுஷீலே அழகிலும் கற்பிலும் சிறந்து விளங்கினாள் செல்வம் சிறந்த அவர்கள் இருவரும் நெடுங்காலம் குழந்தை பேர் வருந்தினார்கள் ஆதலால் தனபதி தனது தங்கையின் மகனையே தனது அபிமான புத்திரனாக ஏற்றுக்கொண்டு உள்ளம் மகிழ்ந்தான் அவனது மனைவியும் மகனை ஏற்றுப்பறிவுடன் போற்றி வந்தாள் பல வகையான ஆபரணங்களை அவனுக்கு அணிவித்து அழகுறை செய்தாள் தனபதி தனது தந்தையடம் நன்றி மறந்தவனாக நடந்து கொண்டான் தன் மனைவியின் கொண்ட காதல் மயக்கத்தாலே தன் தங்கையோடு அடிக்கடி கடுமையாக சண்டையிட்டு வந்தான் தங்கை ஒரு நாள் கோபம் கொண்டு உனக்கு கர்வம் எதற்கு குழந்தையில்லாத பாவி நீ என்னுடைய அருமை குமாரனால் அல்லவோ நீ இருமைப் பயன்களை அடைவாய் என்று கூறினாள் அச்சொல் கேட்ட தணபதி மிகவும் ரோஷமும் வெட்கமும் அடைந்தான் அடுத்த பிறவியிலாயினும் குழந்தைப் பேரு கிடைக்கத் தவம் செய்ய வேண்டும் என்று விரும்பினான் ஆதலால் தனது செல்வம் முழுவதையும் தனது மருமகனுக்கே உரிமை செய்துவிட்டு தனது மனைவியோடு வானப்பிரஸ்த நெறியை கடைபிடிக்கச் சென்றான் தவ வழி சென்ற தனபதி வருவதற்கு நாளாயிற்று அதற்கிடையே அவனுடைய தாயாதிக்காரர்கள் வல்லடி வழக்கு செய்து மருமகனிடம் இருந்த எல்லா செல்வத்தையும் பறித்துக் கொண்டார்கள் நஞ்சை நிலம் நகைகள் பல பொருள்கள் அடிமை ஆட்கள் பசுமாடுகள் அனைத்தையும் தாயாதிக்காரர்கள் கவர்ந்து கொண்டனர் செய்வது இல்லதென்று தாயும் மகனும் கவலை கொண்டு வருத்தப்பட்டார்கள் திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை திருக்கோயில் சேர்ந்து சோமசுந்தரப்பெருமானை வணங்கி எவருக்கும் அம்மையப்பெற ஆனவரே எங்களது அவலநிலை தாங்கள் அறியாதவரல்ல எல்லாவற்றையும் பறிகொடுத்துவிட்டு உமது திருமுன் வந்து நிற்கிறோம் நானோ தமியல் எனக்கோ ஒரே மகன் அவனும் இவரும் தெரியாது சிறுவன் எளிவர்களாகி எங்களைக் காக்க வேண்டியது தேவரேற்கடன் என்று கூறி அழுது நிலத்திலே விழுந்தாள் தங்கை விழுந்தவழி செய்து உறக்கம் கொண்டாள் சிவபெருமான் திருவருளாலே அப்போது கனவு ஒன்று கண்டாள் அதிலே சிவபெருமான் அந்தனஉருவத்தோடு எழுந்தொழி பெண்ணே பொழுது விழிந்ததும் தாயாதிக்காரர்கள் எல்லாம் அரசன் மீது ஆணை கூறி தர்மசபைக்கு கொண்டு வந்துவிடு யாமே வருவோம் அறிவில் சிறந்த பெரியவர்கள் ஒப்புக்கொள்ளும்படி பொய் தீர்த்து பொருள்கள் எல்லாவற்றையும் உனக்கு மீட்டுத் தருவோம் என்று அருளி செய்தார் விழிப்புற்ற மாதிரி வியப்பும் கொண்டால் சோமசுந்தர பெருமானை வாழ்த்திக் தன் மகனோடு வீடு திரும்பினாள் மறுநாள் வடிந்தது திருக்கோயில் சென்று அம்பலவானரை வணங்கி தனது தாயாதிக்காரர்கள் இருப்பிடம் சென்று பலர் கேட்கும்படி பொய் நீங்கள் வெற்றி பெற அனுமதிக்க மாட்டேன் இங்குள்ள எல்லோரும் சாட்சியாக அரசன் மீது ஆணையிட்டேன் தர்மசபைக்கு வாருங்கள் பெரியவர்கள் ஆராய்ந்து சொல்லும் தீர்ப்பை கேளுங்கள் எங்களது உரிமை பொருளை தந்துவிட்டு செல்லுங்கள் என்று கூறி மறித்தாள் தாயாதிகாரர்கள் வலிமையுடைய முரணர்கள் அவர்கள் அவளை வைது அடித்தார்கள் அவள் உடனே தன் மகனோடு இது முறையோ என்று கத்திக்கொண்டே தர்மசபைக்கு சென்று தனது வழக்கை கூறி முறையிட்டாள் விவரம் அறிந்து கொண்ட சபையோர் ஏவலாளர்களை அனுப்பி வைத்தனர் தனபதியின் தங்கை அப்போது ஏவலர்களோடு சென்று தாயாதிகாரர்களை நியாய சபைக்கு இழுத்து வந்தாள் சோமசுந்தர பெருமானும் வானப்பிரஸ்தம் செய்யச் சென்றிருந்த தனபதியைப் போல உருவம் கொண்டு சபையில் எழுந்தருளினார் அவர் கண்களிலே கோபம் வீசியது தாயாதிகாரர்களை பார்க்கும் போது முகம் வாடியது மகனை நோக்கும் முகம் மலர்ந்தது மன்னன் இல்லையா பெரியோர்கள் இல்லையா கடவுள் இல்லையா தர்மமும் நியாயமும் ஒளிந்து கொண்டு என்று முறையிட்டார் தனபதி பெருமான் தனபதியே நேரடியாக வந்து தோன்றியதை கண்ட தயாதிக்காரர்கள் பேராசரியம் கொண்டதோடு விட்டனர் மன வலிமையை தங்களது தகாத செய்கையை உணர்ந்து வெட்கமும் பயமும் கொண்டனர் மாமனாகி வந்த சிவபெருமான் தனது மருமகனையும் தங்கையையும் அணைத்துக் கொண்டார் ஐயோ நீங்கள் பரம ஏழைகளாகிவிட்டீர்களா என்று கூறி வருந்தினார் தாயும் மகனும் தனபதி பெருமான் காலில் விழுந்து வணங்கி கண்ணீர் விட்டனர் வணிக பெருமான் மருமகனை அன்போடு எடுத்து தழுவ முன்பு அணிந்திருந்த ஒவ்வொரு நகையாக பெயர் சொல்லி எல்லோரும் மனம் இறங்கும்படி வாய்விட்டு அழுதார் பிறகு சோமசுந்தரப்பெருமான் இருந்தருளும் திக் நோக்கி வணங்கி மாணிக்கம் விற்றருளிய எங்கள் குலத்தலைவா வழக்கை தீர்த்து பொருளைத் தருவா என்று முறை செய்தார் தாயாதிகாரரை வெகுண்டு பார்த்துவிட்டு சபையை நோக்கி நியாயம் வழங்குங்கள் என்று விண்ணப்பித்துக் கொண்டார் இரு திருத்தாரின் வழக்குகளையெல்லாம் நன்கு கேட்டு ஆராய்ந்து சீர்தூக்கிய நீதிநூல் வல்ல அறவோர் தாயாதிகாரர்கள் வழக்க பொய்யானது என்று தீர்ப்பு கூறினர் அதனை கேட்ட தாயாதிகாரர்கள் வேறு வழியில்லாமல் தமது வழக்கை திரித்து கூற வழக்காட வந்தவர் தனபதி வணிகர் அல்ல என்று எதிர்வாதம் செய்தனர் அதுசமயம் தனபதி பெருமான் தமது கைகொட்டிச் சிரித்து தாயாதிக்காரர் ஒவ்வொருவரையும் விழித்து அவரவர் குடிப்பெயர் பட்டம் காணி தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் சொந்தக்காரர்கள் அவரவர் குண செய்கின்ற தொழில்கள் எல்லாவற்றையும் சிறிதும் பிழையில்லாமல் முறையாகச் சொல்லிக் காட்டினாா் அது கேட்ட நீதி பெரியோர் இவர் தனபதி ஷெட்டியாரே என்று முடிவாக கூறிவிட்டனர் நம்முடைய வழக்கு தோற்றுவிட்டது பாண்டிய மன்னன் அறிந்தால் நம்மை தண்டிப்பானே என்று பயந்து ஏதேதோ காரணங்களை கூறிக்கொண்டு பல இடங்களுக்கு செதிரி ஓடினார்கள் தாயாதிக்காரர்கள் தாயாதிகள் ஓடிச் சென்றதும் நீதிமன்ற்கள் தனபதி வணிகர் முன்பு தந்திருந்த பொருள்களை அனைத்தும் உரியவை என்று முடிவு சுந்தரேசபாதசேகர பாண்டியன் அந்த வழக்கைப் பற்றிக் கேள்விப்பட்டான் தனபதி வணிகனாகத் தோன்றி மறைந்தவர் சிவபெருமானே என்பதைத் தெரிந்து மிகுந்த அதிசயம் கொண்டான் தனபதியின் தத்து வரிசைகள் பல வழங்கினான் சிவபெருமான் திருக்கோயிலி பொன்னால் புதுப்பித்தான் சிறிது காலம் சென்றபின் தனது அருமைக்குமாரன் வரகுணனுக்கு முடிசூட்டி தனது அரசியலில் தந்துவிட்டு சிவலோகம் புகுந்தான் நாற்பது வரகுணனுக்கு சிவலோகம் காட்டியது பாண்டியன் வரகுணன் திரிகரணசுத்தியோடு சோமசுந்தரப்பெருமானை வழிபடும் பண்பு உடையவன் சிறந்த அழகையும் பெருஞ்சிறப்பையும் உடையவன் வேத வேதாந்தங்களை ஆராய்ந்து அவற்றின் கொள்கைகளை நிலைபெறச் செய்தான் குணத்தில் குன்று பக்தியில் பொக்கிஷம் வரகுண பாண்டியன் ஒருநாள் வேட்டையாடச் சென்றான் காடு மலை எங்கும் திரிந்து புலி யானை பன்றி பல விலங்குகளை வேட்டையாடி கொன்றான் மாலை நேரம் வந்தது அதலால் மதுரை மாநகரத்தை நோக்கி தனது கனவட்டம் என்ற குதிரையை மேலேறி அதிவேகமாக வந்து கொண்டிருந்தான் வழியிலே அந்தனின் ஒருவன் தூக்க மயக்கத்திலேயே சோர்ந்து கிடந்தான் வேகமாக வந்த குதிரை தன் காலை அந்த அந்தனன் மேல் வைத்து மிதித்துவிட்டது அவன் இறந்து போனான் விவரம் ஏதும் அறியாத வரகுணன் அரண்மனை சேர்ந்தான் அது குதிரையின் கால் பட்டிருந்த அந்த உறவினர்கள் அவனது சபத்தை அரண்மனை வாசலிலே கொண்டு வந்து கிடத்தில் நடந்ததை கூறினர் அது கேட்டதும் பாண்டியன் பெரிதும் வருந்தினான் உறவினர் கையில் நிரம்ப பொருள் தந்து இறந்தவனுக்கு இறுதி கடன் ஆற்றுமாறு பணித்தான் இருந்தாலும் கொலைப்பழி பிரம்மகத்தியாக வந்து பாண்டியனை பிடித்துக் கொண்டது தன்னை பற்றிய தோஷம் விலகுமாறு பாண்டியன் பல பிராயசித்தங்களை செய்தான் மறைவர் மொழிந்தபடி நடந்தான் ஐவகை உண்டிகளை ஆற்றின் கரையிலே வேதியருக்கு கொடுத்தான் த்ரீமூர்த்திகளின் வடிவமாகி நிற்கும் அரச வலம் வந்தான் இன்னும் பல வகையான தானங்களை செய்தான் எவ்வளவு செய்த போதிலும் விலகாமல் கண்ணுக்கு தெரியும் வண்ணம் பாண்டியனை சூழ்ந்து கொண்டது கொலைப்பழி அது மன்னனை பெரும்பாடுபடுத்தி வைத்தது பாண்டியனது தேகம் மங்கியது மனம் நைந்தது தோஷம் பிரிகி வருவதைக் கண்ட வேதியும் கவலை கொண்டு வேந்தனே நீ நாள்தோறும் நியம விரதத்தோடு சோமசுந்தர பெருமானை ஆயிரத்தெட்டு முறை பிரதிஷணம் செய்வாயாக இப்படி பத்து நாட்கள் செய்து வந்தால் பிரம்மஹத்தி தோஷம் விலகும்படிக்கு எல்லாமல்ல பிரானே வழிகாட்டி அருள்வாா் என்று மொழிந்தனா் பாண்டியன் திருக்கோயில் சென்று சோமசுந்தர பெருமானை வழங்கி கங்காதரே இந்திரன்பழி தீர்த்தருளி நீர் மாபாதகம் தீர்த்தொளி நீர் எளியனது தோஷத்தையும் விலக்கி அருள வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு தரையில் விழுந்து பணிந்தான் பின்னர் மறைவர்கள் கூறியவாறு ஆயிரத்தி முறை வலம் வந்து தோற்றம் செய்தான் இவ்வாறாக பத்து நாட்களும் பயபக்தியுடன் பாண்டியன் வலம் புரிந்து துதி செய்தான் இறுதி நாளிலே சொக்கேஸ்வரர்களால் சொல்லியது மாறனே நீ செய்த பிரதக்ஷணம் பெரும் பயன் கொடுக்கவல்லது உனது செய்கையால் மிகவும் உள்ளம் புரித்தோம் இதற்கும் நீ பயப்பட வேண்டாம் காவிரி சோழன் உன்னோடு சமர் செய்ய வருவான் நீயும் எதிர்ப்பாய் போரிலே தோற்கும் சோழன் புறமுதுகுட்டி ஓடுவான் நீ அவனை துரைத்தி செல்வாய் அப்படி செல்லும்போது திருவுடைமருதூர் என்னும் திவ்யக் கஷேத்திரத்தை அடைவாய் அத்தலம் நாமே நம்மை பூஜை செய்து கொள்ளும் பெருமை உடையது அங்கே உனது தோஷத்தை போக்கி அருள்வோம் என்று சொல்லியது பாண்டியன் பேருவகை கொண்டான் மதுரேசனை போற்றி அரண்மனை சேர்ந்தான் சில நாட்கள் சென்றன காவிரி சோழ வேந்தன் புலிக் கொடி உயர்த்தி போர் முரசு கொட்டி பெரும் சேனையுடன் படையெடுத்து வந்தான் பாண்டியன் ஆற்றினை சுற்றி வளைத்துக் கொண்டான் பாண்டியன் எதிர்த்து கடும் போர் புரிந்தான் போரின் விளைவாக சோழன் தோற்று ஓடினான் மீனக்குடி துக்கிய பாண்டியன் அவனை கொண்டு போனான் வரகுடப்பாண்டியன் காவிரி கரையை அடைந்தான் திவ்யக்ஷேத்திரத்தின் அருகே பூசத்துறையை சேர்ந்து நீராடினான் பின்னர் திருவுடைமருதூரில் எழுந்தருளிய மகாலிங்க கடவுளை வணங்கும்போருட திருக்கோயிலில் கிழக்கு கடந்து உள்ளே சென்றான் அப்போது அந்த இடத்திலேயே கிழக்கு வாசலுக்கு வெளியே பிரம்மஹர்த்தி தோஷம் பாண்டியனை தொடராது நின்றுவிட்டது பயணிங்கிய பாண்டியன் பரவசமானான் பக்தி உணர்ச்சி பொங்க நெடுநேரம் உருகி நின்றான் மகாலிங்கமூர்த்தி பலவாறாக துதி புரிந்தான் அப்போது பெருமான் பாண்டியா உன்னை பிடித்திருந்து பிரம்மஹத்தி கிழக்கு நின்று கொண்டிருப்பதால் நீ அந்த வாசல் வழியாக செல்ல மேற்கு வாசல் வழியாக நமது மதுரையம்பதிக்குச் செல்வாயாக இன்று பணித்தருளினார் பாண்டியன் வரங்கணபாண்டியன் திருவுடையமருதூரிலே சில நாட்கள் தங்கி பல திருப்பணிகளை கோயிலுக்குச் செய்தான் கோயிலின் மேலைக் கோபுரத்தை தன் பெயரால் கட்டி முடித்தான் பின்னர் மதுரை நோக்கித் திரும்பினான் திரும்பும் வழியிலேயே பல சிவக் கஷேத்திரங்களிலே தரிசனம் செய்து கொண்டே வந்தான் வருங்கணபாண்டியன் சோமசுந்தரக் கடவுளை தினந்தோறும் தரிசனம் செய்து மகிழ்ந்தான் பல பெரியவர்களின் மூலமாக சிவபெருமான விஷயங்களைக் கேட்டு ஓகை கொண்டான் அவ்வாறு கேட்டு வரும்போது வேதம் ஆகவம் புராணம் ஸ்மிருதிகள் எல்லாவற்றிலுமே உலகங்களிலெல்லாம் மிக உயர்ந்தது சிவலோகம் என்று உணர்த்தப்பட்டிருப்பதை மனதில் கொண்டான் அதனால் பாண்டியனுக்கு சிவலோகம் காண வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது ஆசை மேலிட்டதால் மகா திருக்கோயிலை அடைந்தான் சோமசுந்தர பெருமானைத் துதித்து எம்பெருமானே மெய்யடியார்கள் சூழ தேவரேர் சிவலோகத்தில் எழுந்தவள் இருக்கும் திவ்யமான அடியேன் தரிசனம் செய்து வணங்க ஆவல் கொண்டுள்ளேன் என்று விண்ணப்பித்துக் கொண்டான் பக்தி கேளியவரான சிவபெருமானும் பாண்டியனுக்காக இப்பூலோகத்திலே சிவலோகத்தை காட்டியவருளை திருவுளம் கொண்டார் சோமசுந்தர பெருமானின் திருவுளக் குறிப்பை உணர்ந்த அச்சிவலோகம் வானத்திலிருந்து இறங்கியது எங்கும் தேவப்பேரொளி வீசியது சிவபெருமான் நந்திகேஸ்வரரை அழித்து தமது மெய்யன்பனாம் பாண்டியனுக்கு சிவலோகத்தை காட்டி பணித்தார் நந்திதேவரும் வழுதியே வருக சிவலோகம் இதுவே காண வருவாயாக என்று கூறியருளினார் வரகுணன் கண்ட சிவலோகப் பெருந்திம் காட்சி உரை கடந்த ஒன்று கற்பனை கட்டாத வண்ணம் தென்றல் காற்று வீசியது அதிலே கற்பூரம் மனம் கமர்ந்தது எங்கு பார்த்தாலும் தேவகானமும் இன்னிசை கருவி முழக்கமும் காண்பதற்கு காட்சிகளைக் கண்டு பேரானந்தம் அடைந்தான் பாண்டியன் நந்திகேஸ்வரர் பாண்டியனே எங்கும் விட்டுச் சென்று நான்முகன் வாழும் பதம் திருமாலின் பதி ருத்ரின் நகரங்கள் அஷதிபாதகர்கள் இந்திரநானோர் வாழும் இடங்கள் எல்லாவற்றையும் காண்பித்தார் பிறகு சிவசாலோக்கிய பதத்திலே வாழும் தாசமார்கிகளையும் சிவ சாமிப்பிய பதத்திலே வாழும் புத்திரமார்கிகளையும் சிவ சாருப்யபதத்திலே வாழும் சகமார்களையும் காட்டிக் கொடுத்தார் நின்று சிவனடியார்க்கு அமுது படைத்து சிறந்தவர்களையும் சிவபதம் அடைந்த பாண்டிய மன்னர் பதரையும் காண்பித்தார் நந்தீசர் வரவண பாண்டியன் ஒவ்வொரு இடத்திலும் நின்று பாலதரம் வணங்கி கைகுவித்து வந்தான் இறுதியில் நந்திகேஸ்வரர் பாண்டியனை அழைத்துக் கொண்டு வந்து சிவசன்னிதானத்திலே கொடர்ந்து நிறுத்தினார் சிவபெருமானிருக்கும் காட்சியை கண்டான் பாண்டியன் என்ன கோலாகலம் என்ன குதூகலம் வேதங்களும் ஆகமங்களும் திருவுருவம் எடுத்து நின்று வாழ்த்திக் தொம்புருவும் நாரதனும் யாழ்மீட்டு தேவகானம் பொழிந்தனர் தேவமாங்கையர் திருநடனம் ஆடினர் விநாயகப் பெருமான் முருகக்கடவுள் வீரபத்ரர் மூவரும் சிவபெருமானை வணங்கி ஏவல் ஏற்று பணி செய்து நின்றனர் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் மரியாதையுடன் ஒதுங்கி நின்றனர் தேவேந்திரனும் எண்டிசைக்காவதனும் நடுநடுங்கி விண்ணப்பம் செய்தபடி இருந்தனர் அடியவர் எல்லோரும் அருள் குணைந்த சிவானந்த பேருமுதனை பருகி சங்கரா சிவசிவா என்று முழைக்கி கைகுவித்து நின்றனர் அவரவர்கள் தொகுதிக்கு ஏற்றபடி வரங்களை அருள் புரிந்து கொண்டிருந்தார் சிவபெருமான் உமாதேவியார் புன்னகை புத்தவனும் தேஜோமயமாக திகழ்ந்தார் அரியணையிலே அமர்ந்திருந்த சோமசுந்தர பெருமானை தரிசனம் செய்து வணங்கினான் பாண்டியன் வாய்ச்சொற்கள் குளரின புலகாங்கிதம் ஏற்பட்டது கருணை பெருங்கடலிலே மிதந்து சென்ற பாண்டியன் பரமானந்தம் என்ற தேவாமிர்தத்தை பொறுகிறான் பக்திமயமாக நின்ற வருண பாண்டியனின் எதிரே அருள்மயமாகத் துலங்கிய சிவலோகம் மறைந்தது பழைய மதுரை தோன்றியது சோமசுந்தர பெருமானும் உமையமையும் எழுந்தருளி இருந்தனா் வர்ண பாண்டியன் எம்பெருமான முன்பு நின்று கண்ணீர் சொரிய நா குழ துதிக்கலானான் நாயினை நிகழ்த்த எளியனது கொலைபாதகம் போக்கியருளிய தயாபரனே அடியவருள் கடைவனாகிய நானும் கண்டு மகிழும் வண்ணம் சிவலோகம் காட்டியருளிய தேவதேவனே எ எண்ணையும் ஆட்கொண்ட பெருவள்ளலையே பக்தி செய்பவர்களுக்கு சிவலோகம் உண்டு என்று சாஸ்திரம் அழிவதை மெய்யென்று எளியனுக்கு காட்டியருளிய பெருங்கடவுளே தேவரேறு திருவழிகளுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று பலவாறாகப் போற்றி துதி செய்தான் பெருமானுக்கு பூஜை முதலான விசேஷங்களை சிறப்புடன் செய்து செங்கோல் செலுத்தி வாழ்ந்து வந்தான் ஒப்பும் உயர்வும் இல்லாத அம்மதுனையும் பதி அன்றிலிருந்து பூலோக சிவலோகம் என்று பெயர் பூண்டு புகழுடன் விளங்குவதாயிற்று விறகு விற்றது வரவண பாண்டியன் பெரும் சிறப்புடன் மதுரை பதியியாண்டு வருகின்ற நாளிலே ஏமநாதன் என்ற யாழ்ப்பாணன் வடநாட்டிலிருந்து மதுரைக்கு வந்து சேர்ந்தான் அவன் பல வெற்றி விருதுகள் பெற்றவன் வரவண பாண்டிய சபையை அடைந்து மன்னனை பலபடியாக புகழ்ந்து போற்றினான் பிறகு தனது யாழை சுருதி சுத்தமாகக் குட்டி இன்னிசை பாடினான் இன்ப கீதம் கேட்ட வேந்தன் உவகை மிகவும் கொண்டான் ஏமநாதனுக்கு பல ஆடைகளையும் பொன்னணிகளையும் வழங்கினான் உணவுக்கு பல பொருள்களை கொடுத்து உதவியதோடு பெரிய வீடொன்றையும் அவன் தங்குவதற்காக அளித்தான் தனக்கென்று அமைந்த வீட்டிற்கு மிகுந்த சந்தோஷத்தோடு சென்றான் ஏமநாதன் சீர்வரிசையை பெற்ற ஏமநாதனுக்கு கர்வம் ததைக்கேறிவிட்டது ஏற்கனவே பல வெற்றிகள் கண்டவனுக்கு பாண்டியன் பரிசிலும் சேரவே தனக்கு உப்பானவரும் மேற்போனவரும் யாரும் இல்லை என்று எண்ணி இருமாந்திருந்தான் அதனை உணர்ந்த பாண்டியன் ஏவலாளர்களை விழித்து பானபத்திரனை அவைக்கு அழித்து வருமாறு பணித்தான் ஏவலாளர் பானபத்திரனை அழித்து வந்தனர் அரசன் பானபத்திரனை நோக்கி இசைவல்லானாகிய ஏமநாதனோடு நீ பாட வல்லவனோ என கேட்டான் தென்னவரே அடியேனு மோத திருவுளத்தின் பலத்தாலும் சுபபெருமானது அருள் வலிமையாலும் பாட வல்லமை பெறுவேன் சிறப்பாக பாடி ஏமநாதனின் வெற்றி விருதுகளை எல்லாம் பறித்து அவனது போக்குவேன் என்று சொன்னான் பானபத்திரன் நல்லது நாளை வந்து அவனோடு பாடுக இப்போது போகலாம் என்று சொல்லி பானபத்திரனை அனுப்பி வைத்தான் பாண்டியன் பானபத்திரன் தனது இல்லம் சென்றான் ஊரின் பல பாகங்களிலே ஏமநாதன் சிஷியர்கள் சென்று நந்திசை பரப்பினார்கள் பானபத்திரனும் அவர்கள் பாடுவதைக் கேட்டு மெச்சினான் வியப்போடு ஏமநாதனிடம் இசை கற்றுக் கொள்பவர்களே இப்படி பாடினால் ஏமநாதன் எப்படி பாடுவானோ நாளை நான் பாட்டுப்பாடி அவனை வெற்றி கொள்வது எப்படி என்று கவலை கொண்டான் திருக்கோயிலை அடைந்து சிவபெருமானை வணங்கி அய்யனே மெய்யனே அடியனுக்கு தேவரது திருவருள்தான் துணை புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தனது வீடு சென்று கவலையை ஒழித்து சுகமே இருந்தான் சச்சிதானந்த வடிவமான சோமசந்திர பெருமான் பக்தன் பானபத்திரனது பகைவனான ஏமநாதனை மதுரையிலிருந்து ஓட்டத் திருவுளம் கொண்டார் அதலால் வயது முதிர்ந்து இழைத்துப் போன ஒரு விறகு ஆளைப் தனது இச்சா தம்மை மாற்றிக்கொண்டார் இடையிலே கந்தை துணியை உடுத்தினார் வலப்பக்கத்திலே கொடுவாளை செருகியிருந்தார் திருவடிகளிலே தேய்ந்த பழைய செருப்பு பழைய உரையிலே போட்டிருந்த யாழை தோளிலே தொங்கவிட்டுக் தலையிலே விறகு சுமையை விலை சென்றார் விறகின் விலையை கேட்டவருக்கு உயர்ந்த விலையைச் சொல்லி பல தெருக்களை கடந்து வந்தார் பகல்பொழுது சென்றுவிட்டது ஏமநாதன் வீட்டு அருகே வந்து சேர்ந்தார் தாம் தலையிலே தூக்கி வந்த விறகு சுமையை ஒரு புறத்திலே வைத்துவிட்டு ஏமநானந்த வீட்டின் புறத்தெண்ண உட்கார்ந்து இழைப்பாறினார் அப்போது இனிமையான கானத்தை கொஞ்சம் பாடினார் உள்ளேயிருந்த ஏமநாதன் இன்னிசையை கேட்டான் இசையின் நயம் இசை வல்லாளனாகிய அவனையும் இழுத்தது வெளியே வந்து இழைப்பார அமர்ந்த விறகவானைக் கண்டான் நீ யாரப்பா என்று வினவினான் நான் யாழிலே வல்லமை பெற்ற பானபத்திரனது அடிமை பானபத்திரனுக்கு எத்தனையோ சிஷ்யர்கள் உண்டு நானும் கீதம் கற்றுக்கொள்ள விரும்பினேன் என் வயது முதிர்ச்சி காரணமாக என்னை தகுதியற்றவனாக கருதி நீ ஒதுக்கிவிட்டான் அதனால் தான் நான் விறகுவிட்டுப் பிழிக்கிறேன் என்றார் தவ விரகான் அது கேட்ட ஏமநாதன் அப்பனே நீ பாடிய அதே இசையும் மறுபடியும் ஒரு முறை பாடு கேட்போம் என்றான் விறகாலா பெருமான் தனது யாழை உரையிலிருந்து பருவுடன் எடுத்து நரம்பு முடுக்கி சுருதி கொண்டார் விரல் பரிமாறிம் எப்பினார் இனிமையான ராகுள் ஒன்றான சாதாரி பண்ணை அசை வீதிப்போக்கு வண்ணம் திறம் ஆகியவற்றால் யாவரும் விரும்பும் நல்லிசை எழுப்பினார் யாழின் கீதமும் குரலின் இசையும் ஒன்று கூடி எழுந்தன குற்றமற்ற முறையில் பண் எழுந்து சிறந்து விளங்கியது பாடலின் பல்வகை குணங்கள் மேலோங்கி விளங்கின இன்னொலி கூடிய நல்லிசை தேவகாந்தாரி ராகம் எங்கனும் பரவியது ஏமநாதனது உடலிலே நாடி நரம்பிலே மயிர்கால்களிலே உள்ளத்திலே ஆவியிலே கலந்து களர்ச்சி செய்தன அந்த தேவப்பெண் ஏமநாதன் பேராச்சரியம் அடைந்தவனாகி இது நான் அறிந்த சாதாரிப் பெண் அன்று இது தேவகானமேயாகும் என்ன விந்தை பானபத்திரனால் ஒதுக்கித் தள்ளப்பட்ட இசையே இப்படி இருக்குமானால் அந்த பானபத்திரனது இசை எப்படி இருக்குமோ என்று கருதி கவலை கொண்டான் உடனே அங்கிருந்து எழுந்தான் தன்னுடைய மாணவர்கள் நிலை குலைந்து செல்ல இரவோடு இரவாக ஓடிப்போகப் புறப்பட்டான் எல்லாவற்றையும் அவையவை கிடந்த இடத்திலேயே போட்டுவிட்டு ஏமநாதன் வடக்கு திசையை நோக்கி விரைந்து ஓடினான் சோமசுந்தர பெருமான் அன்றிரவே பானபத்திரது கனவிலையை தோன்றியருளினார் பானபத்ரா நீ வேண்டிக் கொண்டபடி நாம் இன்று விறகு ஆளாகச் சென்று யமநாதனை கண்டோம் யாம் பானபத்திரது அடிமை என்று கூறி சாதாரிப் பாடி வென்று உன்னை காத்தோம் என்று ஏம்பியருளினார் உள்ளத்தாலும் நினைப்பதற்கேரிய மொழிகளை கேட்ட பானபத்திரன் நடுக்கம் கொண்டு கண் விழித்தெழுந்தான் ஓகையும் பக்தியும் பொங்கிய உள்ளத்தோடு சூரியோதயத்திற்கு முன்னதாகவே திருக்கோயிலுக்குச் சென்று சோமசுந்தர பெருமானை வணங்கினான் எம்பெருமானே நான் என்ன அபசாரம் செய்துவிட்டேன் தேவர்கோன் அறியாத தேவதேவனை விறகாலாகச் செய்துவிட்டேனே மகாதேவனை மனிதனாக்கிவிட்டேனே மன்னிக்கக் கூடாத பெரிய பெய் செய்துவிட்டேன் நான் அபசாரம் செய்து என்னை மன்னித்தருள வேண்டும் பெருமானே என்று கூறி இறங்கி வணங்கி வலம் வந்து வெளிவந்தான் பின்னர் பானபத்திரன் அரசிற்கு அரசனான பாண்டியன் முன்னிலை சேர்ந்து பணிந்து நின்றான் பாண்டியனும் உடனடியாக வடப்புல வல்லுனனாகிய ஏமுநாதனை அழித்து வருமாறு ஏவலாதர்களைப் பணித்தான் ஏவலாளர் சென்று தேடினர் ஏமநாதனை காணோம் அதைக் கண்டு அக்கம் வீட்டில் இருந்தோர் சிலர் அவர்களை பார்த்து சேவகர்களே ஏமநாதன் நேற்று இங்கேதான் இருந்தான் நேற்று அந்திசாயம் வேளையிலே கேட்டு விறகுவிட்டி ஒருவன் வந்தான் அவன் தன்னை பானபத்திரனது அடிமை என்று கூறிக்கொண்டான் நீதே கீதம் பாடினான் பிற்பாடு என்ன நடந்ததோ எங்களுக்கு தெரியாது ஆனால் ஏமநாதன் நடுராத்திரியிலே ஓடிவிட்டான் என்று சொன்னார்கள் ஏவலாளர்கள் வேகமாக சென்று பாண்டிய மன்னனிடம் இச்செய்தியை தெரிவித்தார்கள் பாண்டியன் வரகுணன் மிகவும் வியப்படைந்தான் சந்தேகமடைந்து பானபத்திரனைப் பார்த்து ஏமநாதன் ஏன் ஓடிப்போனான் இங்கிருந்து சென்ற வெட்பாடு நீ என்ன செய்தாய் என்று வினவினான் அதற்கு விடையாக பானபத்திரன் தான் சோமசுந்தரப் பெருமானிடம் விண்ணப்பித்துக் கொண்டதையும் பெருமான் தன் கனவிலே தோன்றி திருவாய் மலர்ந்து அருளியதையும் கூறினான் ஏவலாளர்கள் வந்து கூறியதும் பானபத்திரன் கூறியதும் ஒன்றாக இருந்தது கண்ட பாண்டியன் இது சோமசுந்தரப் பெருமானின் திருவளியாடலே என்று தெளிந்தான் இறைவன் திருவருளின் திறத்தையும் பானபத்திலிருந்து பக்தியின் பெருமையையும் நன்கு உணர்ந்து கொண்டான் திருக்கோயிலுக்குச் சென்று சிவபெருமானை வணங்கி பின்னர் பானபத்திலனை யானை மேல் அமர்த்தி ஊர்வலம் செய்வித்தான் தனது இசைப்புலவன் மகிழும்படிக்கு ஏராளமான வரிசை சிறப்புகள் செய்து இந்த இசைவேந்தரே சிவபெருமானே உமக்காக குற்றவியல் புரிந்தார் என்றால் நாங்கள் எல்லோரும் உம்முடைய ஏவலாளர்கள் அல்லவா ஆதலால் நீங்கள் எம்முடைய தலைவர் நாங்கள் உமது அடிமை இன்று முதல் நீங்கள் சோமசுந்தர பெருமானை பாடுவதையே கடமையாக கொள்ள என்று நயந்து விடை கொடுத்து அனுப்பினான் வேந்தன் வரகுளபாண்டியன் கொடுத்த செல்வம் ஆடை ஆபரணம் எல்லாவற்றையும் புலவர்களுக்கும் சிஷியர்களுக்கும் உறவினர்களுக்கும் பங்கிட்டுக் கொடுத்து இனிந்து வாழ்ந்து வந்தான் பணபத்ரன் சோமசுந்தரப் பெருமானது திருவழிகளை மறுவாதன் எஞ்சினாகி பலபாடி இசையோடு வாழ்ந்து வரலானான் நாற்பத்திரண்டு திருமுகம் கொடுத்தது பானபத்திரன் பாண்டியினது அவைக்களத்திலே பாடுகின்ற உரிமையை நீங்கியவனாகி தினந்தோறும் சோமசுந்தர பெருமான் சன்னிதானத்தை அடைந்து முக்காலங்களிலும் பக்திரசம் பொருந்திய தெய்வத் தமிழ் பாடல்களை பாடும் நியமத்தை மேற்கொண்டான் பெருமான் திருவள்ளி முன்பாடு வதைத்தவரை வேறுதும் செய்யாத பானபத்திரன் வறுமையில் ஆழ்ந்து வருந்தினான் பக்தனது ஏழ்மையிலையை கண்ட இறைவன் அன்றாடம் பாண்டியினது பொக்கிஷத்திலிருந்து செல்வத்தை கவர்ந்து கொண்டிருந்து பானபத்திரனது முன்பு வைக்கலானார் பொற்காசுகள் மணிகள் நகைகள் பொன் ஆடைகள் தாம்பரங்கள் பொற்பிடிகள் ஆசனத்தின் பொன் தகடுகள் என பலவகை பொருள்களை பானபத்ரன் பெற்றுச் செல்வானாயினான் இவ்வாறு நடைபெற்றது கல்வனுக்கும் பக்தனாகிய பானபத்திரனு தான் தெரியும் பத்ரனும் அவற்றையெல்லாம் உருக்கி உருமாற்றி விற்று வந்த பொருளை கொண்டு தன்னை அண்டியவர்களுக்கும் யாசகர்களுக்கும் வேண்டே தளித்து வாழ்ந்து வந்தான் இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு செல்வம் அளித்து வந்த சிவபெருமான் சில நாட்கள் சென்றபின் எதுவும் ஈயாமல் இருந்துவிட்டார் பானபத்திரன் ஒவ்வொரு நாளும் திருக்கோயில் சென்று சோமசுந்தர பெருமானை உளமாற வணங்கி ஒன்றும் பெறாமல் வெறுமையோடு திரும்பி வந்து கொண்டிருந்தான் வறுமையால் மிகவும் வாடினான் ஒரு இரவு வருந்திய உள்ளத்தோடு தூங்கிப் போனான் அப்போது கனவு ஒன்று கண்டான் சோமசுந்த கடவுள் தோன்றினார் பாண்டியது பொக்கிஷத்திலிருந்து அவ்வப்போது பல பொருள்களை கவர்ந்து அளித்துவிட்டோம் பாண்டியனும் என்னுடைய பக்தன் அவனுடைய பொக்கிஷத்தை வெறுமையாக்குவதும் நியாயம் தவிர இதை பாண்டியன் தெரிந்து கொண்டால் விபரீதம் விளையும் கனவு போன்றது தெரிந்தால் காவலாளிகளுக்கு கடுமையான தண்டனை ஆதலால் யாம் உன்னிடம் ஒரு திருமுகம் ஒன்று எழுதி கொடுப்போம் அந்த திருமுகம் எமது பக்தனான சேரமானுக்கு எழுதப்பட்டிருக்கும் நீ அதனை எடுத்துக் கொண்டு செல்லக்கடவாய் என்று திருவாய் மதந்தருளினார் விழித்தெழுந்த பானபத்திரன் அழகே ஓலைச்சூழல் ஒன்று இருப்பதைக் கண்டு ஆடினான் பாடினான் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினான் இறைவன்னருடைய திருமுக பாசுரம் இவ்வாறு அமைந்திருந்தது மதிமலி புரிசை மாடக் கூடல் நிலவும் பாணிர வரிச்சிர கண்ணம் பயிர் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் பருவக் கொன்மூப்படியனப் பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா பதி உரை குடைக்கு ஷெருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே திருமுகப்பாசுரம் பெற்ற பானபத்திரன் அதனை மிக பத்திரமாக ஒரு பட்டாடியிலே சுற்றி வைத்துக் கொண்டு இறைவன் சேவடி வணங்கினான் பின்னர் திருக்கோயில் சென்று சோமசுந்தரப்பெருமானை வணங்கி விடைபெற்றுக் கொண்டு சேரநாட்டை நோக்கி மேற்கு திசையில் பயணமானான் பல வகையான நிலங்களை கடந்து சென்று நல்ல வளம் பொருந்திய மலைநாட்டை அடைந்தான் மலைநாட்டின் திலகம் போல விளங்கி நின்றது திருவஞ்சைக் களம் என்ற திருப்பதி அப்பதியிலே தர்மதேவதை வாசம் செய்தால் லட்சுமி தேவியை திருநடம் புரிந்தால் வீரமகள் நன்னடம் செய்தால் வடமொழியும் தென்மொழியும் சிறந்து விளங்கின கீர்த்தி பெற்ற அந்த நல்லூரின் திருவேதிகள் ஒன்றிலே இருந்த தண்ணீர் பந்தலில் சென்று தங்கினான் பானபத்திரன் அப்போது சேரண்ணாட்டை சீருடன் ஆண்டு வந்தவன் சேரமான் பெருமான் என்னும் வேந்தன் ஆவான் சிவபெருமான் அன்றிரவு சேரமானது கனவிலே தோன்றினார் சேரமன்னா யாம் மதுரை சித்தராவோம் உன்னை அண்டி நல்ல பொருள் பெறுவதற்காக எம்முடைய திருமுகம் பெற்றுக் கொண்டு பானபத்திரன் என்னும் எம் பக்தனொருவன் வந்துள்ளான் அரிய பொருள் அவனுக்கு அளித்து விரைவாக அனுப்புக என்று மொழிந்து மறைந்து அருளினார் வியப்புற்று விழித்தெழுந்த சேரமான் பெருமான் தாம் கண்ட நல் கனவை தமது மந்திரிகளிடம் சொன்னார் உமையம்மை பங்கரான சுந்தரப்பெருமானிடம் ஸ்ரீமுகம் வந்த பானபத்திரையை தேடி கொணர்க என்று சேவகர்களுக்கு கட்டளையிட்டான் பல இடங்களிலும் தேடிச் சென்ற ஏவலர்கள் முடிவாக பானபத்திரனை தண்ணீர் பந்தலில் கண்டுகொண்டனர் விரைவாகச் சென்று அவரசனிடம் செய்தி சொல்லினார் விவரம் தெரிந்த சேர்மானும் தனது பரிவாரங்களுடன் புறப்பட்டுச் சென்று பானபத்திரனை கண்டு மகிழ்ந்தார் சிறுமேல் கைகோப்பி ஆனந்த தாண்டவமாடினார் தனக்கென சொக்கேசர் அருளி விடுத்த திருமுக வாங்கி தமது கண்களிலேயே ஒற்றிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் சுரிந்தார் பாசுரத்தை பலமுறை படித்து படித்து புலகாங்கிரமடைந்தார் இல்லையற்ற உவகைகள் முக்கொளித்தார் தெய்வ திருமுகத்தை பொன்னாசனத்திலே வைத்துள்ளார் யானை மேலேற்றி எடுத்துச் சென்றார் தக்க மரியாதைகளுடன் பானபத்ரனை உடன் அழைத்துக் கொண்டு தமது திருமாளிகைக்கு போனார் அரண்மனை சேர்ந்ததும் பானபத்திரனுக்கு பதினாறு வகையான உபசாரங்களை செய்து மகிழ்வித்தார் சேரவேந்தன் சோமசுந்தர பெருமான் அவருடைய திருமுகப்பாசுரத்திலேயே மான் கொடுத்து வரவிடுப்பதுவே என்ற கட்டளையை நன்கு உணர்ந்து கொண்டவரா தாழ்த்த விரும்பவில்லை சேரமான் தம்முடைய புக்கிஷாலைக்கு கூட்டிச் சென்று சிவனேசெல்வரே இங்குள்ள ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் நீரெடுத்துக் கொண்டு செல்லலாம் என்று வேண்டினார் தாங்கள் தருவதே போதும் என்று பணிவுடன் மொழிந்தான் பானபத்திரன் எல்லா செல்வமும் அவன் அருளியது என கருதிய சேரமானும் ஏராளமான செல்வத்தை வாரிக் கொடுத்தார் ஆனால் பானபத்திரன் தனக்கு வேண்டிய அளவு பொன்னணிகள் காசுகள் ஆடைகள் சிவிகை யானை குதிரை முதலியவற்றை ஏற்றுக்கொண்டு புறப்பட்டான் சேர்மான் பெருமானும் நெடுந்தொலை சென்று பானபத்திரனை வழியனுப்பி திரும்பினார் வறுமையில் வாடிய கலைஞனாக சேரநாடு சென்ற பானபுத்திரன் குபேரனை நியத்து மதுரை திரும்பினான் ஊர் சேர்ந்ததும் முதல் காரியமாக சோமசுந்தரப்பெருமானை தரிசித்து வணங்கினான் பின்னர் மதுரை மாந்தர் யாவரும் அறியுமாறு வேதியர் விற்பனர் வரியோர் முதலான எல்லோருக்கும் தான தர்மங்கள் வழங்கி இனிதே வாழ்ந்திருந்தான் சோமசுந்தரப்பெருமானின் முன்னிலையில் முன்பு முப்பொழுது சென்று தெய்வத்துமைப்பாடி வந்த பானபத்திரன் சேர்மான் பெருமானிடம் பெரும் பொருள் பெற்று வந்த பின்பு அர்த்த ஜாமத்திலும் சென்று வணங்கி இசைப்பாடி வரும் நியமம் மேற்கொண்டான் நியமம் தவறாத திருத்தொண்டன் பானபுத்திரன் என்பதை உலகக் காட்ட திருவுள்ளம் கொண்டார் சோமசுந்தரப்பெருமான் எவ்வித இன்னலையும் கடந்து தனது இசைத்தொண்டை செய்ய வல்லவன் என்பதை நிரூபிக்க விரும்பினார் சொக்கேஷர் ஆதலால் ஓர் இரவு இறைவன் திருவிளையாடதினால் எங்கும் கார்மேகங்கள் சூழ்ந்து கொண்டு இடித்து முழங்கி மின் வெட்டின பெரிய மழை தாரை தாரையாக பொழிந்தது அந்த மா மழையிலே நனைந்து கொண்டே திருக்கோயிலை அடைந்த பானபத்திரன் சோமசுந்தரக் கடவுளை பழிந்து நின்றான் பின்னர் நந்திகேஸ்வரருக்கு பின்னால் சென்று யாழ் வாசித்து பாட விரும்பினான் மழையிலே நன்றாக நனைந்து விட்டதால் யாழ் நிரம்பு இசை மழுங்கியது உடம்பும் மழைப்பொழிவிலேயே நனைந்துவிட்டதால் நடுக்கமுற்றது அதனால் குரல் நடுங்கியது விரல்கள் வலியெடுத்தன சேற்றிலேயே புதைந்த கால்கள் விரைத்தன இருந்தபோதிலும் செந்தமிழ்கழிந்த அமுத கீத பாடல்களை பாடி பெருமானுக்கு இசைத் தொண்டு செய்தான் பானபத்ரது நல்லிசை தொண்டை நன்குணந்த சோமசுந்தர பெருமான் அருள் பானபத்ரா இந்த பலகை உனக்கே வலிமையானது இதன் மேலே நின்று இசைப்பாடுக என்று ஆகாசவாணியாக எம்பினார் உடனே பானபத்திரனின் அருகிலே நவரத்தனங்கள் அழித்த பொன்னாலான பலகை ஒன்று தோன்றியது பெருமானது ஆணையை மறுக்காஞ்சிய பானபத்திரனும் அந்த பொற்பலகையின் மீது ஏறி நின்று கொண்டு இசை அமுதம் பொழிந்தான் பின்னர் சோமசுந்தர பெருமான் திருவள்ளிகளை அகத்தே கொண்ட கலைஞன் பொன்மணி பலகையை தன் கையிலே பக்தருடன் நடித்துக் கொண்டு வீடு சென்றான் வீடு திரும்பிய போது மழையும் நின்றுவிட்டது இல்லத்திலே பானபத்திரன் நன்கு எதிரை செய்தான் மறுநாள் பொழுதுபிடிந்தது சோமசுந்தரப்பெருமான் பானபத்திரனுக்கு நவரத்திரம் பதித்த பொற்பலகையை அருள்கொடையாகத் தந்ததைக் கேட்டறிந்த வரவண பாண்டியன் பானபுத்திரனைப் பறிவுடன் அழித்து வந்து அப்பொற்பலகையின் மீது இருக்கச் செய்தான் எங்கள் மதுரை நாயகன் இவனே என்று கருதி பொன்னும் மணியும் கதன்களும் அளித்தான் நஞ்செய்களையும் பெரு நிதியங்களையும் நிரம்பக் கொடுத்து முறையாக பன்னாட்கள் நடத்தி வந்தான் பாண்டியன் வரவணன் கொடுத்த பரிசீல் வரிசைகளை ஏற்ற பானபுத்திரனும் தேவாலயத்திற்கு நாள்தோறும் நான்கு கிராமங்களிலும் சென்று சோமசுந்தரப் பெருமானுக்கு இசை வழிபாடு செய்து வந்தான் சில நாட்கள் கழித்து வரமுண பாண்டியன் சாரூபியம் பெற்று சிவலோகம் சேர்ந்தான் நாற்பத்தி நாலு இசைவாது வென்றது பாண்டியன் வரவுடன் சிவலோகம் சேர்ந்த பின் அவனது குமாரன் ராஜராஜ பாண்டியன் சிம்ஹாசனம் ஏறினான் நாட்டை நல்ல முறையில் ஆண்டு வந்தான் அவனுக்கு அரச குலத்தைச் சேர்ந்த மனைவியார் பலரும் காம கெழ்த்தியர் பலரும் இருந்து வந்தனர் காம கெழுத்திகளில் ஒருத்தர் நீத்தம் பாடுவதிலே வல்லவளாக வழங்கினால் அவளுக்கும் பாணபத்திரருடைய மனைவிக்கும் இடையே இசைக்கலைத்துறையிலே பகைமை ஏற்பட்டது பாண்டியனது காமக்கிழத்திற்கு அது பொறுக்கவில்லை ஆதலால் பாணபத்திரனின் மனைவிக்கு எதிராக ஒரு பான்மகளைப் பாடவிட்டு அவளது கர்வத்தை அடக்க வேண்டும் என்று கருதினால் தன் கருத்தை பாண்டியனிடம் தெரிவித்தாள் தனது காமக்கிழத்தைச் சொல்லிய வண்ணம் செய்யும் இயல்புடையவன் பாண்டியன் அதலால் அவள் கருத்துக்கு இசைந்தான் இசைப் போட்டியிலே பாண்டபத்திரது மனைவியை வெல்லும் தகுதியுடைய பாடினி ஒருத்தியை ஈழ தேசத்திலிருந்து அழைத்தான் ஈழப்பாடினியும் பாண்டியன் சபைக்குப் பான் மாணவியர் பலர் சூழ வந்து சேர்ந்தாள் அவள் கிண்ணற மாதர்போல் நல்லிசை நயமுடன் பொழிந்தாள் பாண்டியன் மகிழ்ந்தான் காம கேர்த்தியிடம் கொண்ட மோகத்தால் வரவிருக்கும் பழியை கவனிக்க மாட்டாத பாண்டியன் பாண்டினியே நாளை நீ பாணபத்திரன் மனைவியை எமக்கு முன்னால் பாடுவதற்கு அழைப்பாய் அவள் மறுத்தாலும் நான் உன்னை தடுத்தாலும் நீ அவளை போகவிடாதே என்று கூறி அவளுக்கு வேண்டியதெல்லாம் வழங்கி நாளை வருவாயாக என்று அனுப்பி வைத்தான் பின்னர் பாண்டியன் பானபத்திரது மனைவியை தனது அரண்மனைக்கு அழைத்து வரை செய்தான் உளமும் புறமும் வேறுபட்ட நிலையிலிருந்து பாடி நீயே இசையிலே வல்லவள் உறுத்தி வந்திருக்கிறாள் தன்னோடு பாட யாராலும் முடியாது என்று கர்வப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் அவளுக்கு இணையாக நீ பாட முடியுமா என்று கேட்டான் அரசே சோமசுந்தரப்பெருமானின் திருவருளாலும் எனது கற்பின் திறத்தினாலும் அவளோடு போட்டியிட்டுப் பாடி என்ற நம்பிக்கை எனக்குள்ளது தோற்றுப்போனாலும் மனம் கலங்கமாட்டேன் என்று சொன்னாள் பாண்டியன் அவளையும் மறுநாள் வரும்படி படித்து அனுப்பிவிட்டான் மறுநாள் ராஜராஜ பாண்டியன் எழுத்து பாடினியையும் பானபத்திரன் மனைவியையும் தனது சபைக்கு வரவழைத்தான் ஒருவரை ஒருவர் எதிர்த்து இருக்குமாறு நேர்நேராக அமர்த்தினான் பாண்டியன் அவர்களை பார்த்து யாழ் வாசிக்குமாறு கேட்பதற்கு முன்னதாகவே ஏழப்பாடினி பானபத்திரன் மனைவியை இழிவாகப் பேசினாள் மேலும் இசை குற்றங்கள் எத்தனை குணங்கள் எத்தனை யாழிற்குரிய தெய்வம் யாது என்றெல்லாம் பலவாறான வினாக்களை அடக்கிக் கொண்டிருந்தாள் தன் வினாக்களுக்கெல்லாம் பானபத்ரனின் மனைவி விடைத்தந்த பின்புதான் இசைவாதுக்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தினாள் பானபத்ரனின் மனைவி கற்பில் சிறந்தவள் ஆகையால் பெண்ணே நீ உனது கல்வி பெருமையையும் வாதம் செய்யும் ஊக்கத்தையும் பலர் காமுறுகின்ற பெண் நலச் செருக்கையும் பாண்டியன் அவையில் உள்ளோர் தெரிந்து கொள்ளும் பொருட்டு வாய்திறந்தாய் போலும் நான் உன்னோடு இசைவாதுக்கு வந்திருக்கிறேனே எல்லாமல் வாய்திறந்து பேசும் போருக்காக அல்ல உன் போன்ற மானம் விற்கும் பெண்தான் உனக்குச் சரி என்றாள் பாண்டியன் நடைபுகுந்து அவர்கள் இருவரையும் விலக்குவன் போல நடித்த பெண்டிலே வீண் பேச்சியதற்கு பாடத்தொடங்குகள் தோற்றுப்போனவர் வெற்றி பெற்றவருக்கு அடிமையாக வேண்டும் என்று சொன்னான் ஏழை நாட்டுக்காரி யாழை தனது இடது தோலிலேயே சாய்த்துக்கொண்டு மீட்டி சுருதி கூட்டி ஏழு இசை பாண்டியின் பெய்தாள் அவ்விசை பாண்டியனுக்கு தன் காமக்கெழ்த்தியின் பேச்சுக்கு இனித்தது பாணபத்தனுடைய மனைவியும் யாழ்கூட்டி இன்னிசை வெள்ளம் பொய்ந்து சபையோர் சிவிகளிலேயே கனாமுதம் செய்தால் மனது உள்ளக்கரத்தை அறியமாட்டாத சபையோர் எல்லாம் பானபத்திரனின் மனைவி பாடியதையே பாராட்டினார்கள் பாண்டியனோ ஏழமகளின் பாடலைத்தான் மெச்சினான் உடனே சபையோர் தங்கள் கருத்தை மாற்றிக் கொண்டனர் மன்னவனோடு சேர்ந்து கொண்டு ஈழத்தவளின் கீதத்தையே மெச்சினர் மையலில் விழுந்த பாண்டியன் நன்றும் தீதும் தெரியாத அறிவிலியானான் இந்த ஒரே நாளில் இசைவாதிகள் முடிவை அறிவது முடியாத காரியம் என்று கூறி பாடினியையும் பானபத்திரனின் மனைவியையும் போகப்படுத்தான் தனது மாணவிகள் புகழ்பாடி சூழ்ந்து வர ஏழப்பாடி தன் நிற்கை சேர்ந்தாள் தன் இசைகேட்டு பாண்டியன் வியந்ததையே புகழ்ச்சி எனக் கருதி கர்வமும் கழிப்பும் பொங்க கவலையின்றி படுக்கையின் மீது பானபத்திரன் மனைவியோ மிகுந்த கலக்கம் அடைந்திருந்தால் திருக்கோயிலில் சென்று சோமசுந்தர பெருமான் சேவல்களை வணங்கி கண்ணீர் சொரிய வாடி நின்றாள் கடவுளே ராஜராஜ பாண்டியன் பாரபட்சம் செய்கிறான் அவனது எண்ணத்தை ஒட்டியே அவையினரும் இருக்கின்றனர் நடுநிலை காண்பார் யாரும் இல்லை இறைவனே நான் என்ன செய்வேன் தமியல் துன்பத்தை தேவரைத்தான் போக்க வேண்டும் என்று மனம் முருகி வேண்டினாள் அப்போது மகளே பயப்பட வேண்டாம் நாளைக்கு நீயே வெற்றியறியும்படி செய்வோம் என அசரரிவாக்கு எழுந்தது அதைக் கேட்டு அமைதியும் உபகையும் கொண்ட பத்ராணியின் மனைவி தனது இல்லம் சென்று வகிச்சோடி இருக்கிறானாள் மறுநாள் வந்தது பாண்டியன் சபைக்கு இருவரையும் அழைப்பித்தான் அவர்கள் இருவரும் பாடுவதை கேட்டபின் முதல் நாள் தான் கூறியது போலவே அன்றும் கூறினான் அது கேட்ட அவையினரும் பாண்டிய மன்னன் கருத்துக்கு இணங்கியே ஓரவஞ்சனையாகக் கூறினர் பானபுத்திரனின் மனைவி அதைக் கேட்டு மனம் புழுங்கி நின்றாள் ராஜராஜ பாண்டியனைப் பார்த்து ராஜசிங்கமே மனுநிதி தெரிந்த மன்னர் பெருமானே நீவீர் ஒரு தலைபட்சமாகப் பேசுவது கேட்ட சபையோரும் அப்படியே சொல்வதற்கு துணிந்தார்கள் ஆதலால் நடுநிலை கொண்ட சோமசுந்தர பெருமானின் சந்நிதி சேர்ந்து நாங்கள் இருவரும் பாடுவோம் இருவர் பாடுவதையும் எல்லோரும் கேட்கட்டும் யாராவது ஒருவர் மனம் துணிந்து இவள் வென்றாள் என்று சொன்னாலும் போதும் என்று அதை கேட்ட பாண்டியன் நீங்கள் அவ்வாறே செய்யலாம் என சொல்லிவிட்டான் சபை கலைந்தது மூன்றாம் நாள் ஞானம் இலக்கிய ஞானம் ஸ்ருதி ஞானம் தாளஞானம் முதலிய கொண்ட இசைப் புலவர்களும் மந்திரிகளும் புலைச்சூழ பாண்டியன் சோமசுந்தர பெருமான் திருச்சநிதியை அடைந்தான் இசைவாதிடும் இருவரையும் அங்கே வரவழைத்தான் இன்று பானபத்திரன் மனைவி எனக்கு என்று இதில் ஐயமில்லை என்று எண்ணி மிகுந்த கர்வத்தோடு வந்தாள் ஏழமகள் தெய்வபக்தியும் கற்பும் கல்வியும் சிறந்த பானபத்திரன் மனைவியோ அமைதியுடன் வந்தார் சோமசுந்தர பெருமானும் இசை பெறும் புலவர் போல ஆவலங்களைப் பூண்டு கலைஞர் நடுவிலேயே எழுந்தருளியிருந்தார் முதன் முதலாக எழப்பாடினி வேத்திசை பாடினால் கூட்டத்திலே அமர்ந்திருந்த பெரியோர் எவரும் எதுவும் கூறாமல் இருந்தனர் அடுத்து பானபத்திரன் மனைவி பத்மாசனத்தமர்ந்து வேணை மீட்டு இன்னிசையை ஆராய்ந்து எழுப்பி பாடினாள் சொக்கரநாத பெருமானுக்கு அர்ப்பணம் செய்து பெருந்தேவ பாணி பாடினால் மனம் கறிந்த முறையிலேயே முதல் தொழில் எட்டும் இசை கர்ணம் எட்டும் பொருந்தி யாழிசையோடு பாடலின் அமுத கீதம் பொழிந்தாள் உள்ளான கீதத்தை அமைதியுடன் தெளிவாகப் பாடினால் இசையினை செவிமெடுத்த அனைவரும் பேரானந்தம் அடைந்தனர் ராஜராஜ பாண்டியன் இம்முறை முன்போல முடிவு சொல்வதற்கு துணிச்சல் கொள்ளவில்லை சோமசுந்தர பெருமானின் திருவருளால் உலக்கொடுமை நீங்கியது இருவர் கானத்தையும் சீர்தூக்கி ஆராய்ந்து நடுநிலைமை கொண்ட மனத்தோடு பானபத்திரன் மனைவியே வென்றவள் என்று தீர்ப்பு கூறினான் அப்படியே வழிமொழிந்தனர் சபையினரும் இசைவாதிலே அறுதியிட்டுக் கூறப்பட்ட முடிவினை எல்லோரும் ஏற்று மகிழ்ந்தனர் இசை புலவர்களோடு புலவராய்விட்டிருந்த சோமசுந்தர பெருமானும் ஆஹா இது அற்புதம் என்று சபையில் அனைவரும் கேட்கும் வண்ணம் மொழிந்து மறைந்து அருளினார் பார்த்தோர் அனைவரும் பேராசரியம் அடைந்தனர் ராஜராஜ பாண்டியன் பயத்தினால் நடுநடுங்கிப் போனான் சோமசுந்தர பெருமானின் திருவழியாளலே இது என்று எல்லோரும் நன்கு புரிந்து கொண்டனர் திருவடியையும் திருவருளையும் பானபத்திரன் மனைவி பக்தி சிறப்பையும் அனைவரும் எண்ணி எண்ணி இன்பமைந்தனர் பாண்டியன் பின்னர் இசிவாஜிலே வெற்றி பெற்ற பானபத்திரன் மனைவிக்கு முத்தாரங்களையும் பொற்கலங்களையும் பொன்னாடைகளையும் வரிசையாக வழங்கி பல சிறப்புகள் செய்தான் தன்னாலே வரவழைக்கப்பட்டவளாகையால் தோல்வியுற்ற இழப்பாடனிக்கும் பரிசுகள் பல வழங்கி செல்லவிடுத்தான் ராஜராஜ பாண்டியன் குழுமியிருந்த அனைவருடனும் சென்று திருக்கோயிலில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளுக்கும் மரிய ரத்னாபரணங்களை காணிக்கையாக கொடுத்தான் உளமாற வழிபாடு செய்து மன்னவர் வலிமை தெய்வங்களின் வலிமை முன் நிற்கமாட்டா தெய்வங்களின் வலிமையெல்லாம் சிவபெருமான் வலிமையை முன் நிற்கமாட்டா என்று கூறி வியந்து போற்றினான் இறைவனை பிரதட்சணம் செய்த பின்னர் அரண்மனை சேர்ந்தான் ராஜராஜ பாண்டியன் சுகுணன் என்ற நல்ல மைந்தனைப் பெற்று வாழ்ந்திருந்தான் பன்றிக் குட்டிகளுக்கு பால் கொடுத்தது மதுரை மாநகரத்துக்கு தெற்கேஸ்வரி தூரத்தில் வையையாற்றின் தென்கரையிலே குருவிருந்துரை என்னும் ஊர் இருந்தது தேவகுருவாகிய குரு வியாழபகவானே அவ்விடம் இருந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததால் அப்பெயர் பெற்றதாயிற்று அவ்வூரிலே சுக்கலன் என்று வேளாளன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனது மனைவி சுக்கலை என்பவள் அவள் பன்னிரண்டு புத்திரர்களுக்கு தாயானாள் மிகுந்த செல்வத்தோடு தமது மக்களை அவர்கள் வளர்த்து வந்ததால் அவர்களும் செருக்கு மிகுந்த வயது செல்லலாயினர் மக்களின் வயது ஏரீதியை ஒழுக்கம் ஏற்படவில்லை இப்படி வளர்ந்து வருகின்ற போது பெற்றோர் இறந்துவிட்டனர் பன்னிரண்டு புத்திரர்களும் காட்டிற்கு சென்று வேடர்களோடு கூடி வேட்டையாடும் தொழிலை மேற்கொண்டனர் ஒரு நாள் சுகல மக்கள் வேட்டையாடி திரிந்தபோது தவம் புரிந்து கொண்டிருந்த பிரகஸ்பதியை கண்டனர் கண்டு அவர்கள் கைகொட்டி ஆர்வாரம் செய்து சிரித்தனர் அவர் மீது கல்லையும் மண்ணையும் வாரி வீசினர் தனது தவத்திற்கு இடையூறு ஏற்படுவதை அறிந்த பிரகஸ்பதி மனம்பாடி கோபம் கொண்டார் அவர்களை பார்த்து பெரியவர்களைக் கண்டு வணங்க தெரியாத மூலர்களே உங்கள் குல நிலத்தை உழிவதேயானதால் நீங்கள் எல்லோரும் பன்றி குட்டிகளாக பிறந்து பெற்றோரையும் இழந்து வருந்துவீர்களாக என்று சாபம் கொடுத்தார் பாவப்பிள்ளைகள் பயந்தனர் சாபமேற்றனர் இந்த சாபம் எப்போது விலகும் என்று வேண்டி பணிந்தனர் சினம் தணிந்த தேவகுருவும் சிவபெருமானை சிந்தித்தவராய் சோமசுந்தர பெருமானே உங்களுக்கு தாயாக வந்து பால் கொடுத்து உங்களை காப்பார் பாண்டிய மன்னனுக்கு உங்களை மந்திரிகளாகவும் செய்திருள்வார் அதன்பின் முக்தியும் வழங்கிடுவார் என்று கூறினார் சுகல பாவப்பிள்ளைகள் பன்னிரண்டு பேர்களும் குருவிருந்த துறை புறத்திலே இருந்த காடுகளில் திரியும் பன்றிகளுக்கெல்லாம் தலைவனான பன்றியனது பெட்டையின் வயிற்றிலே சேர்ந்து குட்டிகளாக பிறந்தார்கள் சுகலனது மக்கள் பன்றி குட்டிகளாக இருந்து வரும் நாட்களிலே அந்த காட்டிலே வேட்டையாடுவதற்காக ராஜராஜ பாண்டியன் தனது சேனா வந்து சேர்ந்தான் வேட்டை வைகும் மும்முரமாக நடைபெற்றது பறை கொம்பு முதலே பல கருவிகள் ஒலித்தன புலிகளும் யானைகளும் மான்களும் வெருண்டு ஓடின பாண்டியனும் அமலில் வீரர்களும் தொடுத்தும் வேலெறிந்தும் விலங்குகளை தாக்கினர் பல காட்டு விலங்குகள் அவர்களது வேட்டைக்கு இலக்காயின மான்கள் தரடிகள் யானைகள் புலிகள் எல்லாம் அம்புபட்டு விழுந்தன பன்றிகள் பல வலைகளில் விழுந்தன இவ்வாறாக பல வகையான விலங்குகளை வேட்டையாடிக்கொண்டே ராஜராஜ பாண்டியன் மேற்கு நோக்கி சென்று கொண்டிருந்தான் இதனை கண்ட பன்றியொன்று பன்றிய அரசன் இருக்கும் காட்டுக்குச் சென்று எம் அரசே இக்காட்டிலுள்ள மிருகங்களையெல்லாம் பாண்டிய மன்னன் வேட்டையாடி கொன்று வருகிறான் என்று கூறியது அதை கேட்ட அரச பன்றியும் மிகவும் கோபம் கொண்டு போருக்கு புறப்பட ஆயத்தமானது செல்லும் காலத்திலே தனது உயிர் நிகழ்த்த பெண் பன்றியை பார்த்து இன்று நான் பாண்டியனை எதிர்த்து போர் செய்யப்போகிறேன் வெற்றியுடன் திரும்புவேனோ அல்லது இறப்பேனோ தெரியாது ஆதலால் நீ இங்கேயே இருந்து நம் குழந்தைகளை காப்பாயாக என்று சொல்லியது அதை கேட்ட பெண் பன்றி பிராணாபதி உம்மை விட்டு நான் பிரிந்திருக்க மாட்டேன் உம்முடனேயே வருவேன் நீர் வெற்றியுடன் திரும்பினால் நானும் உடன் திரும்புவேன் நீர் இறந்தால் உடனே நானும் இறப்பேன் என்று உரைத்து உடன் புறப்பட்டுவிட்டது தனது குட்டிகளையும் உதறி தள்ளிவிட்டுச் சென்றது பன்றிய அரசன் கழுகிச் சென்றான் பலவகை இனத்தைச் சேர்ந்த பன்றிக் கூட்டங்கள் பெருகி வந்தன பன்றி படை வீரர் அவற்றின் அரசனும் கோபம் கொண்டு முன்னேறியது அரச பன்றி இடிபோல் உரிமையது பன்றிப்படை பாண்டியின் படையை கடுமையாக தாக்கியது காட்டுப்பன்றிகளின் கடுமையான தாக்குதலை சமாளிப்பது சிரமமாக இருந்தது பாண்டிய வீரர்களுக்கு அந்த கடும் போரின் விளைவாக பல பன்றிகளும் இறந்தன இந்த அவல அலங்கோலத்தை கண்ட பெண் பன்றி தனது அரசனை பார்த்து நம் சேனைகள் அழிந்தன இனி நம்மால் என்ன செய்ய முடியும் அதனால் நாம் இருவரும் உயிர் தப்பி ஓடிவிடலாம் என்று கூறியது அதனை கேட்ட பன்றி வேந்தன் வீரக்குடியில் தோன்றிய நான் பின்வாங்க மாட்டேன் வீரம் விளைத்தே தீருவேன் பேதையே இங்கேயே நிற்கலாம் என்றது பின்னர் பாண்டிய மன்னனை எதிர்த்து போரிடத் தொடங்கியது பெரிய ஆரவாரம் செய்து கொண்டு சினத்தோடு நிலம் கீறி பாண்டியன் மேல் பாய்ந்தது பாண்டியன் கடுமையான அம்புகளை அதுநேள்வியதான் பன்றிய அரசனம் மிகவும் கடுமையான போர் செய்து பாண்டியனது யானையையும் தேரையையும் குதிரையையும் அழித்துவிட்டது இதைக் கண்டு கடும் சினம் கொண்ட பாண்டியன் பெரிய இரும்பு உலக்கையைக் கொண்டு பன்றியின் தலையிலே பலமாக அடித்தான் உடனே ரத்தம் வெள்ளமாக பெருக பன்றிய அரசு இறந்து வீர சொர்க்கம் புகுந்தது தனது துணைவனை எழுந்து நின்ற பெண் பன்றி வேகமாக தாக்கி வெம்போ செய்தது பாண்டியனது வேடர் தலைவன் ஒருவனை தாக்கி வீழ்த்தியது பெண் பன்றி அவனும் தன் கையில் இருந்து இரும்புத் தண்டால் அப்பன்றியை கொன்றுவிட்டு தானும் இறந்தான் ஒருவாறாக வேட்டையை முடித்துக் கொண்ட பாண்டியன் ராஜராஜன் மதுரைக்கு வந்து சேர்ந்தான் பன்றிகள் விழுந்து இறந்த இடம் மலையாகிவிட்டது அம்மலை பன்றி மலை என்று வழங்குவதாய் முன்பிறப்பிலே புலத்திய முனிவரது தவத்துக்கு இடைஞ்சல் செய்த அரங்க வித்யாதரன் என்ற ஒரு எக்ஷனே சாபம் பெற்று காட்டுப் பன்றியாக வந்து பிறந்தான் சாப விமோசனமாகத்தான் பாண்டியன் கையால் மாண்டான் தமது தாய் தந்தையை எழுந்த பன்றிக் குட்டிகள் பன்னிரண்டும் அவற்றை தேடி தேடி திகைத்தன அலைந்து வாடின தாய்ப்பாலுக்கு ஏங்கி தவித்தன தாகம் பெரிதும் அவைகளை வருத்தியது வெயிலின் கடுமையை பொறுக்காமல் அவைகள் வெதும் இப்படியாக பன்றிக் குட்டிகள் துன்பப்படும் போது சோமசுந்தர பெருமான் மீனாட்சி அம்மையுடன் வானத்திலே இருந்து அதனை பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த நிலையில் பெருமான் பன்றிக் குட்டிகளின் இன்னல் கண்டு இறங்கியருளினார் உடனே அவற்றினுடைய தாய்ப்பன்றியின் உருவம் எடுத்து பசியாலும் தாகத்தாலும் வாடிய குட்டிகளின் முன்பு நின்றருளினார் தாயின் வரவை கண்ட செய்கள் குதூகலம் வேகமாக ஓடி வந்து முட்டின மூன்று கண்டன முதுகலையை எட்டி தாவி பார்த்தன துள்ளின ஓடின தாய்ப்பன்றியும் தன் குட்டிகளை நெருங்கி நின்று மூன்று கொடுத்தது கருணை பெருக்கினால் ஊரிய பாலை குட்டிகளுக்கு ஊட்டியது மிகச்சிறந்த சிவதேவ பால் அல்லவா வலிமையும் வெற்றியும் மறிவும் தகமையும் ஏற்படுமாறு அருளியது பின்பு அந்த குட்டிகளுக்கு முகத்தை மட்டும் பன்றியினதாக அமைத்து உடலில் மற்ற அங்கங்களையும் மனிதர்களாக்கி அமைத்தது தாய்ப்பன்றி அப்படி செய்தியருடைய சோமசுந்தர பெருமான் தாம் ஏற்ற பன்றி வடிவத்தை விட்டு மறைந்தார் தாய்ப்பன்றியாக வந்த தயாபரன் தாயற்ற பன்றிகளுக்கு பாலூட்டி அறிவில்லாத அவற்றுக்கு அறிவு தந்து இனிமேல் வரும் தூய்மையாக்கினார் பன்றிக் குட்டிகளை மந்திரிகளாக்கியது தாய்ப்பன்றியாக வந்த சிவபெருமான் மறைந்தருளிய பன்றிமுகம் கொண்ட குமாரர்கள் பன்னிருவரும் இளங்கதிரவனைப் போல விளங்கினார்கள் பல கலைகளிலும் வல்லவர்களாக திகழ்ந்தார்கள் எல்லோரும் ஒன்று பன்றிமலையில் வாழ்ந்து வந்தனர் அப்போது மீனாட்சி அம்மை சோமசுந்தர பெருமானை பார்த்து இறைவா அறிவில்லா கொடியவிலங்குகளான பன்றிக் குட்டிகளுக்கு பால் ஊட்ட தாங்கள் பரிவெய்தியது ஏனோ என்று நயந்து வினவினார் சோமசுந்தர பெருமான் தனது தேவியை நோக்கி வேதங்களும் ஆகமங்களும் எம்மை சகல ஜீவ தயாபரன் என்று மொழிகின்றன சேத்தனம் அச்சேதனம் இரண்டும் எமக்கு ஒன்றுதான் அதனால்தான் தாயேந்த பன்றி மனம் இறங்கி பன்றி தாயாகி பாலூட்டி அருளினோம் அதனாலே பன்றி குட்டிகளும் வலிமையும் வெற்றியும் கல்வி முதிர்ச்சியும் ஞானமும் பெற்றன இனி அப்பன்றிமுக குமாரர்கள் ராஜராஜ பாண்டியனுக்கு அமைச்சர்களாக இருந்து பலவகை வளங்களையும் பெருக்குவார்கள் பின் பாசங்களை ஒழித்து பதவி பெற்று எம்முடைய பெருங்கணத்தவராவார்கள் என்று விடைபகர்ந்தருளினார் சோமசுந்தரக் கடவுள் அன்று இரவிலேயே ராஜராஜ பாண்டியனது கனவினை தோன்றினார் பாண்டியனே பன்றிமலையிலே பன்றிமுகத்தோடு பன்னிரு குமாரர்கள் அவர்கள் பேரறிவு உடையவர்கள் அவர்களை பொது சபையிலே அமைச்சர்களாக அமர்த்திக்கொள்வாய் என்று திருவாய் மலர்ந்து மறைந்தருளினார் பாண்டியன் பெருமகிழ்ச்சியுடனும் பெருவியப்புடனும் இழித்து எழுந்தான் விழிந்ததும் தனது அமைச்சர்களை அழைத்து தனது விந்தை கனவினைச் சொன்னான் பன்றிமலை பன்றிமுக பன்னிரண்டு வீரர்களையும் அழைத்து வருமாறு பணித்தான் மந்திரியர் பன்றிமலை சேர்ந்தனர் பன்றிமுகத்தோரையும் கண்டனர் ராஜராஜ பாண்டியனது விருப்பத்தை தெரிவித்து அவர்களை மதுரைக்கு வருமாறு வேண்டிக் கொண்டனர் பாண்டியன் விருப்பத்தை அமைச்சர்கள் மூலம் கேட்ட அப்பன்னிருவரும் மனம் மிசிந்து புறப்பட்டு மதுரையை வந்தடைந்தனர் பாண்டியவேந்தன் திருமுன் நின்று வணங்கி நின்றனர் பாண்டியன் அவர்களை மிகுந்த மகிழ்வுடனும் பரிவுடனும் வரவேற்றான் அவர்களுக்கு மந்திரி பதவியை கொடுத்து பல்வேறு சிறப்பான வரிசைகளையும் வழங்கினான் தனது பழைய மந்திரிமார் மகளிரையும் அவர்களுக்கு வேத விதிப்படி விவாகம் பன்றிமுக அமைச்சர்கள் பன்னிரண்டு பேர்களும் பாண்டியனை காக்கென்ற கவச்சம் போலவும் வழிகாட்டும் கண்கள் போலவும் பழகி வந்தார்கள் உடல்கள் பன்னிரண்டானால் உயிர் ஒன்று என்று கூறும்படிக்கு அவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர் தங்களுக்கு உரிய கடமைகளை ஏற்றுச் செவ்வையாக செய்து வந்தனர் உளம்புருந்திய ஓகையோடு செயலாற்றினர் பாலும் தேனும் கலந்தாற் கல்வியும் மறிவும் சேர்ந்து விளங்கினர் இனிய மொழிகளே பேசி யாவருக்கும் இங்கிதமாக நடந்தனர் தமக்கு கிடைத்த பதவியினால் கர்வம் கொண்டு ஒரு நிலையிலேன் என்று ஒழுகினர் அரசனை அனல் போல் எண்ணி நெருங்கியும் நெருங்காமலும் தீக்காய்பவர் போல தம்மை கட்டுப்படுத்திக் கொண்டு பழகினர் வேந்தன் விரும்பிய பொருள் எதையும் தாம் வேம்பு எனக் கொண்டனர் பன்றிமுக மந்திரிகளுடைய திறமையான நல்லாட்சியிலே குனிமக்கள் நல்வழியிலே சென்று சிறந்தனர் பாண்டியனது கொள்கைகளை நன்றாக ஆராய்ந்து தர்ம மார்க்கத்திலே இவ்வாறாக பன்னிரவரும் தர்மம் நியாயம் நீதி யோக்கியம் யுத்தம் முதல் காட்டும் நேரிய வழியிலே சென்றனர் அவர்களால் பாண்டியன் ஈகையிலே தர்மத்திலே கீர்த்தியிலே பெருகி விளங்கினான் சிலகாலம் சென்ற பன்றிமுகத்தார் பன்னிரவரும் சிவலோகம் சேர்ந்து சிவகணத் தலைவர்கள் ஆயினர் பதவி பெற்றான் நாற்பத்தேழு கரிக்குருவிக்கு உபதேசம் செய்தது பாண்டியன் ராஜராஜன் இந்திர பதவியைப் பெற்ற பின்னர் அவனது திருக்குமாரனாகிய துகுணபாண்டியன் அரசனானான் அவன் சிம்ஹயேற்றினைப் போல விளங்கி உயிரிகளின் துன்பங்களைப் போக்கி நல்லாட்சி செய்து வந்தான் அந்த நாட்களில் வலிமை மிகுந்த ஒருவன் தனது பூர்வ ஜென்மத்திலே எல்லா வழிகளிலும் தர்மமே புரிந்து கொஞ்சம் பாபமும் செய்ததால் இந்தப் பிறவியிலே கறிக்குருவியாக வந்து பிறந்தான் அந்த கறிக்குருவிக்கு காக்கை முதலான வேறு பறவைகள் பகையாகி துன்பம் கொடுத்தன பல பறவைகளால் கொத்தப்பட்ட அக்குருவியின் தலையில் ரத்தம் ஒழிக் கொண்டே இருந்தது அதனால் பயமடைந்த நகரத்திலே சில நாட்கள் வாசம் செய்தது பின்னர் ஒரு காட்டுக்கு சென்றது பூத்துக் குலுங்கிய மரக்களை மேல் சென்று வெட்கத்தோடும் சோர்வோடும் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தது அப்போது அந்த மரநிழலில் தங்கும் சிவபக்தர் ஒருவர் வந்து அமர்ந்தார் விபூதியும் ருத்ராக்சமும் அணிந்திருந்த அப்பெரியார் தீர்த்த யாத்திரை செய்து வருபவர் அவர் அங்கிருந்தபடியே அங்கிருந்த சில பேர்களை பார்த்து எவருக்கும் நல்ல பலனை தரும் ஸ்தலம் மதுரை தீர்த்தம் பொற்றாமரை குளம் மூர்த்தி சோமசுந்தர பெருமான் ஒரே இடத்தில் இன்று மூன்று வகை சிறப்புகளையும் அதாவது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஒருங்கே பெற்ற புண்ணியக்ஷேரம் இந்த உலகத்திலேயே மதுரையைத் தவிர வேறெங்கும் கிடையாது அதலால் மதுரையின் பதிக்கு இணையான ஸ்தலம் வேறில்லை சோமசுந்தரப் பெருமான் தம்மை வணங்கி வழிபடும் அடையவர்களுக்கு எளியவர் கோரிய வரங்களை இந்த பிறவியிலேயே அருள்வார் ஆதலால் விசேஷமான மூர்த்தி சோமசுந்தரக் கடவுளை யாவர் என்று நல்லுபதேசம் செய்து கொண்டிருந்தார் சிவபக்தர் போதித்ததை சோர்ந்து கிடந்த கருக்குருவியும் உடனே அதற்கு ஞானம் பிறந்தது அதனால் தான் பறவையாக பிறந்த காரணமும் தெரிந்தது நான் இந்தப் பிறவியை ஒழிக்க வேண்டுமானால் அச்சிவபக்தர் சொன்னபடிக்கே செய்யவேண்டும் என்று உறுதி கொண்டு காட்டை விட்டு பறந்து சென்று மதுரை எம்பதியை அடைந்தது திருக்கோயிலை சார்ந்த பொற்றாமரை குலத்திலே தீர்த்துமாடியது சோமசுந்தர பெருமானை பிரதட்சணம் செய்தது மனமார்ந்த பக்தியுடன் மானசீக பூஜை செய்தது இவ்வாறாக மூன்று நாட்கள் கழிந்தன மீனாட்சி அம்மையார் சோமசுந்தர பெருமானை பார்த்த தேவதேவா கறிக்குருவி எதற்காக மதுரேஸ்வரம் அக்கறிக்குருவியின் வரலாற்றை முறையாக மொழிந்தருளினார் பின்னர் கருக்குருவியின் மேல் திருவருள் நோக்கம் பாலித்து மிருத்தியுயிரத்தை உபதேசித்தருளினார் மதுராபுரிநாதரருளைய மிருத்தியுயந்திரம் செவியில் பெற்றவுடன் அக்கறிக்குருவியின் பிறவித் துன்பம் ஒழிந்தது அதனது சிற்றறிவு நீங்கி பேரறிவு சித்தியாகிவிட்டது சிவபெருமானின் திருவடிகளைஉள்ளத்தில் தியானம் செய்துகொண்டுஅன்னலேஅடியேணைஆளவும் வேண்டுமே எளியவர்களை தேடிச் சென்று அருள் புரிவது தேவரது தன்மை முற்பிறப்பிலே செய்த தர்மத்தால் இப்பிறப்பிலே எம்பெருமான் வாயிலாக மந்திரோபதேசம் பெற்றேன் மறுமையில் சிவபக்தி பெறவும் இது காரணமாயிற்று ஆயினும் அடியேனுக்கு குறையொன்றுள்ளது ஐயனே கொடிய பறவைகள் எளியனை துன்புறுத்துகின்றன என் கதி அனைவரும் பார்த்து சிரிக்கும்படியாயிற்று என்று விண்ணப்பித்துக் கொண்டது அப்போது சோமசுந்தர பெருமான் அந்த கொடிய பறவைகளுக்கெல்லாம் நீ வலியான் கடவாய் என்று திருவாய் மலர்ந்தருளினார் பிறகு அந்த பெருமானே எளியனுக்கு இன்னும் ஒரு வரம் தந்தருள வேண்டும் தேவரே திருவாய் மலர்ந்தருளிய வலியான் பெயர் அடிய மரபிலேயே வருகின்ற பறவைகளுக்கெல்லாம் விளங்க வேண்டும் அப்பறவைகளும் தாங்கள் உபதேச மந்திரத்தை ஓதி உய்ய வேண்டும் அருள் புரிவீராக என்று இறைஞ்சியது சோமசுந்தர பெருமானும் அவ்வாறே அகட்டும் என்று உறுதி கூறி அருளினார் பின்னர் திரையம்பகம் என்னும் அவ்வேத மந்திரத்தை தெய்வம் ரிஷி சந்தம் என்பவற்றோடு உதாத்தம் அனுதாத்தம் சோரிதம் என்ற மூவகைப்பட்ட ஓசையுடன் தெரிவித்தருளினார் கறிக்குருவியும் இறைவனருடைய திருமந்தத்தை இளைவிடாது பயின்று வந்தது அதனுடைய ஜாதி பறவைகளும் சிவபெருமான் அருள் வலிமையால் பறவைகளுக்கெல்லாம் வலிமையை பெற்றவராகி வலியான் எனும் காரணப் பெயர் பெற்று பறவை உலகிலேயே சிறப்பிட்டு வாழ்ந்தன பின்னர் கறிக்குருவியை சிவபெருமானுடைய திருவள்ளி நேரிலே அடைந்து ஆனந்த நிலை எய்தியது நாற்பத்தி எட்டு நாரைக்கு முக்தி கொடுத்தது பாண்டிய நாட்டில் தெற்கு பகுதியிலே மாடங்கள் நிறைந்த ஊர் ஒன்று இருந்தது அங்கே அழகான தாமரை குளம் ஒன்று இருந்தது அக்குளத்தில் வாழும் மீன்களை கொத்தி உண்டு ஒரு நாரை வாழ்ந்து வந்தது சில நாட்கள் மழை பெய்யாததால் அந்த தாமரை குளத்திலே நீர் வற்றி போயிற்று தனக்கு இறை கிடைக்க வழியில்லாமல் போனதால் நாரை ஒரு காட்டுக்கு சென்று சேர்ந்து விழுந்தது அந்த காட்டிலே ஜீவன் ரிஷிகள் பலர் வந்து வசித்தார்கள் அம்முனிவர்கூட்டத்திலே சிவானந்தமயமாகிய சத்யன் என்ற தவசிரேஷ்டர் ஒருவர் இருந்தார் அதே கானகத்தில் சதுரமாக அமைந்து படித்துறைகள் அமைக்கப்பட்ட தடாகம் ஒன்றும் இருந்தது அதன் கரையிலே சந்தியா மடம் இருந்தது அந்தத் தடாகம் அதோ தீர்த்தம் என்று சொல்லப்பட்டது அந்த குளத்தைச் சுற்றிலும் நல் மணம் வீசும் இன மலர்கள் பூக்கும் பாதிரி வேங்கை வஞ்சி குறா மரா முறுக்கு மருது முதலிய மரங்கள் வளர்ந்திருந்தன ரிஷிகள் அந்த தடாகத்திலே நீராடும்பொழுது மூழ்கி எழுந்தனர் அப்பொழுது அவர்களது புறத்திலே சாய்ந்து கிடந்த சடை கற்றையிலே மீன்கள் பாய்ந்து புரண்டன நாரை அம்மீன்களை பார்த்தது ஆனால் இந்த தவமுனிவோரின் உடம்பை தீண்டுவதற்கு இந்த மீன்கள் என்ன தவம் செய்தனவோ நான் இவற்றை தெண்ணக்கூடாது என்று எண்ணி இரையை வெறுத்திருந்தது நீராடி கரையேறிய முனிவர்கள் எல்லோரும் தங்கள் நித்தியகர்மாவை முடித்துக்கொண்டு சந்தியாமடத்திலே அமர்ந்து சோமசுந்தர பெருமானின் மதுரை புராணத்தை ஓதிவந்தனர் அப்போது சொக்கலிங்க மூர்த்தியின் சிறப்பையும் மதுரையின் பெருமையையும் பொற்றாமரை குல தீர்த்தத்தின் மகிமையையும் பெருமானின் திருவளியாடல்களையும் அம்மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தங்கள் அடைந்தவருக்கு சோமசுந்தர பெருமான் எழுந்தொருளிவந்து அருள் புரிவர் என்னும் பாங்கினையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தனர் இந்த புனிதமான விஷயங்களையெல்லாம் நாரையும் நன்றாக கேட்டுக்கொண்டது உடனே நாரைக்கு அறியாமை நீங்கியது வெனி தொடர்பு அருந்தது மெய்யுணர்வு தோன்றியது சிவபக்தி இழுத்து செல்ல அப்பறவை மதுரையும் பதிவு சேர்ந்தது பொற்றாமரை குளத்திலே நீராடியது சோமசுந்தர பெருமானை வணங்கி விமான பிரதட்சணம் செய்தது பெருமான் தனது அருள் திருக்கண்ணால் நோக்கினார் நாரையும் கருணாமூர்த்தியின் திவ்ய ரூபத்தை தியானம் செய்தது நாரை இவ்வாறாக பதினைந்து நாட்கள் நியமம் தவறாமல் வழிபாடு செய்து வந்தது பதினாறாவது நாள் பொற்றாமரை தீட்டத்திலே நீராடச் சென்றபோது அதிலே துல்லிய மீன்களை இறை கொள்ள நினைத்தது உடனே பெருமான் அருளால் அறிவு பெற்றது அந்தோ இத்திருக்குளத்தில் வாழும் மீன்களைத் தின்னும் எண்ணம் எனக்கு உண்டாயிற்றே என்ன பரிதாபம் இப்படி இருந்தால் என்னுடைய பெருவித் துன்பம் எப்போது ஒழியும் என்று கருதி மிகவும் வருத்தப்பட்டது இவ்வாறு நினைத்த நாரை மீன்களை உண்ணாது அங்கேயே இருந்து கிடந்தது விரதத்தைக் கண்டு மகிழ்ந்த சோமசுந்தர பெருமான் நாரை எவ்வாறு தன்னை மனதில் தியானித்ததோ அதே ஒருவத்தில் முன் தோன்றினார் எனது அன்புக்கு வேண்டும் வரம் யாது சொல்வாய் என்று திருவாய் மலர் தருளினார் செங்கால் நாரையும் சோமசுந்தர பெருமான் திருமுன்பு விழுந்து வணங்கி அனலே இந்த பிறவியைப் போக்கி அடியணையும் சிவலோகத்திலே சேர்த்துக் வேண்டும் மற்றும் ஒரு விண்ணப்பம் எனது இனத்தைச் சேர்ந்த பறவைகளும் வேறு பறவைகளும் இந்த தீர்த்தத்தில் மீன்களை இறையெடுத்தால் அவற்றுக்கு பெரும் பாவம் வந்து சேரும் அதனால் இத்திருக்குள நீரில் எப்போதும் மீன்கள் இல்லாதபடி செய்துரள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டது சுக்கநாத பெருமானும் அவ்வாறே வரம் வழங்கி மறைந்தருளினார் நாரையும் நான்கு புறங்களும் மூன்று கண்களும் கொண்ட சிவரூப்பம் பெற்று தேவர்கள் மலர் மாறி பொழிய விமானத்தில் ஏறியது தேவதுந்துபிகள் முழக்கம் செய்ய சிவலோகத்தை அடைந்து நந்திகணங்களுள் ஒன்றாகத் திகழ்ந்தது பொற்றாமரை திருக்குளம் அன்றிலிருந்து மீன்கள் ஒழியப் பெற்று விளங்கியது சுகுண தனது பாண்டி திருநாட்டிலே தர்மம் என்னும் பயிரை நன்கு வளர்த்து அதன் பயனை அனுபவிக்கும் பொருட்டு ஸ்வர்கலோகம் சேர்ந்தான் கூடல் காண்டம் முற்றிற்று